அழைத்ததுக்காக நான் கொஞ்சம் வேகமாவே போலாம் பாக்கிறேன் ரெண்டரை மணி நேரம் பேசலாம் மகாபலிபுரத்துல எனக்கு அவ்வளவு படம் இருக்கு காட்டுறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு வந்து தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை ஒரு குழுல இருக்கோம் நாங்க நிறைய சில நிகழ்ச்சி நடத்துறோம் அந்த மாதிரி நீங்க மாதாந்திர சொற்பொழிவு நடக்கிறோம் வருஷாந்திர ஒரு பேச்சு கச்சேரி பண்ணுவோம் ஒரு சப்ஜெக்டா பாட்டு கச்சேரி மாதிரி இல்லாம டிசம்பர்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை பத்தி லெக்சர்ஸ் ஒரு டேஸ் லெக்சர் ப்ரோக்ராம் பண்றோம் அது மாதிரி டைக் சனிதான் வந்து தலை உலா அப்படின்னு நம்ம பண்றோம் அதுல நாங்க முதன் முதல் இடம் வந்து மாநாட்டுறோம் அதுக்கப்புறம் அஜந்தா எல்லாரும் போயிருக்கோம் குஜராத்ல பல இடங்கள் சேர்க்கோம் புதுக்கோட்டையில இடங்கள் சேர்க்கோம் வந்து ஒரு செடியா ஒரு கோயிலாவும் செடியா ரெண்டு மாதம் ஸ்டடி பண்ணும் போன வருஷம் குஜராத் போயிருந்தோம் இந்த வருஷம் ஒரிஷாப்பு போகிறோம் எங்கள் குழு இதை தவிர நாங்கள் கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் இந்த பவர் நான் இப்போ நீ வந்து அந்த பவர் வந்து ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம கவிதை நாடகம் அப்படின்னா இலக்கியமாக சொல்றோம் இல்லையா காப்பியம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கேள்வி பதில் ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கேள்வி பதில் வந்து இதாகும் இந்த பேர் எஸ்எம்எஸ் எல்ல கிளைம் அப்படி அந்த மாதிரி ஸ்டைல் இங்கே சுவாமிநாதன் அந்த ஸ்டாப்பு கட்டம் போட்டு காட்டியிருக்க வந்து ஐஐடி டெல்லி ப்ரொபசர் அவர் தான் குழு ஆரம்பிச்ச வச்சார் அவர் வந்து ஐ டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிட்டையர் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு அவர் முப்பது வயதுல ஒரு ப்ரொபசர் டைம்ல இருந்தே நிறைய துறைகளில் வந்து ஆர்வம் காட்டியவர் மாமல்ல பொருத்த பத்தி ஒரு புக் எழுதி இருக்காரு அவர் பக்கத்துல தோல்பட்டு இருக்கிற நடுவில் நான் நினைக்க கொஞ்சம் தெரியும் அடையாளம் கொஞ்சம் முடி ஜாஸ்தியா அதுக்கு பக்கத்துல இருக்கிற வள சட்டையில இருக்கிறவர் பாலு சாமிங்கிறவர் அவர் இங்க அர்ஜுனன் தப்பத்தின் பின்னாடி இருக்கிற அந்த சிற்பத்தை பத்தி ஒரு நூல் எழுதிருக்கர் நாலு வருஷம் ஆய்வு பண்ணி அதை பத்தி ஒரு நூல் எழுதிக்க சுவாமிநாதனுக்கு வலது பக்கம் இருக்கிறவர் உமாபதி பத்தின்னு ஒரு விஸ்வகர்மா அவங்க ட்ரெடிஷனலா கோயில் கட்டுற கலையில இருக்கிற குடும்பத்தில சேர்ந்தவர் அங்க புளூ சட்டையில இருக்கிறவர் வந்து அசோக் கிருஷ்ணசாமி அவருடைய படங்கள் நிறைய போட்டோகிராஃபர் ப்ரொபஷனல் சாமிநாதனுடைய மாமல்லபுரம் புக்கு போட்டோ எடுத்தவர் நாங்க ஒரு ஏழு வருஷம் முன்னாடி போய் சைட் செமினார் பண்ணும்போது நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோம் அந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற ஒரு பவர் பாயிண்ட் சுவாமிநாதன் சார் பண்ண ஒரு சில இடங்கள்ல நான் கொஞ்சம் அடிஷன் மட்டும் பண்ணிருக்கேன் அவருடைய பவர் பாயிண்ட் நான் ப்ரெசன்ட் பண்றேன் இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல மாமல்லபுரத்துடைய ஒரு காட்சி இந்த அர்ஜுனன் தப்பி இப்ப நீங்க பாக்குறதுக்கும் அன்னைக்கு இருக்கிறது வித்தியாசம் காடு முடா இருந்தது இப்போ ரோடாயிடுச்சு எல்லாம் நிறைய டிராபிக்லாம் வந்துருச்சு அப்போ கொஞ்சம் பழைய நினைவுகளையும் கொஞ்சம் காட்டிட்டு போனேன் எயிட்டீன் எயிட்டி மாமல்ல இதுல டெக்ஸ்ட் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும் ஆனா நான் பொறுமையான பிரச்சனை இல்ல தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லணுமா தமிழ் ஓகேயா என்ன தமிழ்லாம் ரொம்ப ஓகே சரி ஓகே சில கேள்விகள் நான் வைக்கிறேன் அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிடலாமா இந்த பேக் லைட்ஸ் தான் பரவாயில்ல மாமல்லபுரம் போயிருக்கீங்க அத பத்தி என்ன சொல்ல முடியும் என்ன உங்களுக்கு எதை என்ன படிச்சீங்க அப்படிங்க மாமல்லபுரமா மகாபலிபுரம் ஒரு கேள்வி வரும் நான் மாமல்லபுரம் ஏன் ஸ்பெஷல் சொல்றேன் மாமல்லபுரம் ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மூணு ஹெரிடேஜ் சைட்ல அது ஒண்ணு ஆனா நம்ம ரொம்ப முக்கியமா நினைக்கிற ஸ்ரீரங்கம் சிதம்பரம் பல இது காந்திபுரத்துல பல இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல ஏன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் கோயில்கள் இருக்கா இல்ல சிற்பங்கள் தான் இருக்காங்க சிற்பங்கள் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஏ என்ன கடவுள்கள் அதுல வரக்கட்டு என்ன செதுக்கப்பட்டு என்ன தெய்வங்கள் நீங்க பாத்துருக்கீங்க என்ன ஞாபகம் பெருமாள் சிவன் மகசாஸ் மேலதான் என்ன கடவுள் இல்ல சொல்ல முடியாது இல்ல திராவிட கோயில் ஆரம்ப காலகட்டே மாமல்லபுரம் இண்டியாபுரம் வித் ஒன் செட் ஆப் எக்ஸ்டன் மாமல்லபுரமா மகாபலிபுரம் சொல்லுங்க கல்வெட்டுல மாமல்லபுரம் தமிழ் எழுதி மகாபலிபுரம் அப்படிங்கிற பலிச்சக்கரவர்த்திங்கிற ஒரு பேர் மழி வந்து இருக்கிறதுனால வந்துருக்கு மாமல்லபுரம் ஒரு பேர் மறந்து போயிருக்கு ஒரு பர்டிகுலர் காலத்துல ஏன் அதனுடைய யுனெஸ்கோ சைட் ஸ்ரீரங்கம் சிதம்பரத்தோட சொல்றாங்க அப்படின்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு மூணு சொல்ல போனா வெரைட்டி எலிகன்ஸ் இந்த எலிகன்ஸ்ங்கிற வார்த்தை நீங்க ரொம்ப பார்க்க போறோம் யூனிக் இதுல என்னென்னலாம் இது யூனிக்னஸ் சொல்ல போறாது என்னென்ன விதத்துல யூனிக்னஸ் சொல்ல போகத்தக்கோ அதனா போ டெம்பிள்ஸா ஆர்ட் கேலரியா டெம்பிள்ஸும் இருக்கு ஆர்ட் கேலரி தான் கல்ச்சர் ஒரு பல்கலைக்கழகமா இருந்த ஈக்குவல்டா கருத்து சொல்றவங்களும் இருக்காங்க என்ன கடவுள் இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவான்னு சொல்லுவோம் பிரம்மா விஷ்ணு சிவா பிரம்மா மாட்டீங்க இருக்காரு யாரு இல்லன்றது கணேசர் இல்ல ராமரும் சரஸ்வதியும் முக்கியமா இல்ல மற்ற கடவுள் கிட்டத்தட்ட இருக்காங்க இல்ல முழு இருக்க வருவோம் மாமல்லபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மண்டகப்பட்டுல ஆரம்பிக்கணும் சிவகாமி அதுல மண்டகபட்டு கிராமத்துல அந்த சிவகாமி ஆர்வம் ஒரு இடத்துல ஒரு இது வரும் மண்டகப்பட்டு யாராவது போயிருக்கீங்களா சிஞ்சி பக்கத்துல சின்ன ஒன்னும் நோட்டீஸே பண்ண முடியாத ஒரு சாதாரண கிராமம் வந்து சிஞ்சி வீட்டு வழியில இருக்கு அங்க இந்த மாதிரி ஒரு குடைவரை கோயில் இருக்கும் மழை ஒரு பாறை ஒண்ணு இருக்கும் அந்த பாறையில குடஞ்சு ஒரு கோயில் படிப்பாங்க அதை பார்க்க கோயில் மாரியே இருக்காது இல்லையா சும்மா எவ்வளோ கோகை பில்லர் எடுத்துருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதோ ரெண்டு சிற்பம் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இருக்குங்க அவ்வளவு வாசல்ல ரெண்டு துவார்பாளகர்கள் இருக்காங்க உள்ள யாரும் இல்ல காலி சிற்பங்கள் காலியான இடங்கள்லாம் வெட்டிடம் தான் இருக்கு ஆனா முக்கியமா அந்த தூண் பக்கத்துல அந்த வலது பக்கத்துல இருக்கிற அந்த துவார்பாளகருக்கு பக்கத்துல ஒரு கானர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு அத படிக்க தெரியுதா உங்களுக்கு கீழே அந்த கல்வெட்டு கொஞ்சம் தெளிவா எழுதி இருக்கும் என்ன மொழியும் தெரியுத கன்னட மாதிரி இருக்கு தமிழ் தமிழக முன்னாடி பிற்காலப்பட்டது இது வந்து கல்வெட்டுதுல இது இல்ல அது வந்து ஒரு பிராமியில இருந்து வந்தா இந்தியாவில சமஸ்கிருதமும் சரி பிராகிருதமும் சரி தமிழும் சரி அந்த பிராமி வடிவத்திலிருந்தான் வந்திருக்கு அந்த பிராமி வடிவத்துல வந்ததுல தமிழ் எழுத்துக்கள் தமிழாகவும் சம்ஸ்கிருதத்துக்கு ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு நாகரீன்னு ஒண்ணும் கிரந்தம் ஒண்ணும் இருக்கு வட இந்தியாவில நாகரிக்ஸ் இருக்காங்க தென்னிந்தியாவில கிரந்தம் யூஸ் பண்ணியிருக்காங்க பிற்காலத்துல கன்னட ஆந்திரா மாநிலங்கள்ல கன்னடா எழுதிய கன்னட தலை எழுதியே வந்து சம்ஸ்கிருத யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கிரந்தம்னு பேரு இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா இதுதான் அதோடைய வாசகம் ஏதத் அனிஷ்டம் அருமம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன நிர்மாபித்திருப்பேன பிரம்மேஸ்வர விஷ்ணு லட்சித ஆயத்தனம் அப்படின்னு சொல்லுது இது அனிஷ்டம் இஷ்டம்னா செங்கல் அன் இஷ்டம்னா இல்லாமல் த்ருமம்னா மரம் அத்ருமம்னா மரம் இல்லாமல் லோகம்னா மெட்டல் அலோகம்னா உலோகம் இல்லாமல் சுத அப்படின்னா மாற்றம் சொல்றம் அ சுதை இல்லாமல் செங்கல்றி மரமின்றி உலோகமின்றி சுதையுமின்றி விசித்திர சித்திரன் என்ற மன்னனால் நிறுவப்பட்ட லட்சித ஆயத்தனம் அந்த கோயிலுக்கு லட்சித ஆயத்தனம்ன்ற கோயில்ன்ற அர்த்தம் லட்சித கோயில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு யாருக்கு அப்படின்னா பிரம்மா ஈஸ்வரன் விஷ்ணு மூவருக்கும் எடுக்கிற கோவில் அதான் அந்த கல்வி சொல்லு இதுல விசித்திர சித்தன் என்பது மகேந்திரவர்ம பல்லவனுக்கு ஒரு இன்னொரு பட்ட பெயர் அவருடைய விருது விருது பெயர் மகேந்திரவர்ம பல்லவன் தனக்கே ஒரு எழுபத்தி பேர் விருதுகள் கொடுத்தாரு அதுல விசித்திர ஒண்ணு இது அவர் வந்து ஒரு மகேந்திரவர்மன் இந்த மாதிரி ஒரு ஏழு கோயில் அங்கங்க கட்டியிருக்காரு இதுல நம்ம ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியதுன்னா இந்த எந்த நாலு யூஸ் பண்றேன்னு சொல்லலையோ கல்லூல நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை பாறையை குறைந்து கல்லு பண்ணேன்னு சொல்லல அவர் சொல்ற விதமே பாருங்க விசித்திர சித்தன் என்பவரால் மகேந்திரன் தந்தையை சொல்லிருக்கலாம் நான் வித்திரமா யோசிக்கிறேன் விசித்திர சித்தன் விசித்திரங்கிறது ரெண்டு வார்த்தை இருக்கு ஒன்னு புதுமையா யோசிக்கிறது இன்னும் ரொம்ப அழகா யோசிக்கிறது ரெண்டும் அந்த வார்த்தை அதனால் இந்த நாலு பொருட்கள் இல்லி இன்றி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு கல்வெட்டு இருக்கு அதனால அதுக்கு முன்னாடி இருந்த கோயில்கள்லாம் இந்த செங்கல்லையும் மரத்திலையும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த காலத்துல இருக்கிற எந்த கோயிலும் அந்த நிலைமையில இன்னைக்கு இல்ல அதற்கு முன்னாடி இந்த செங்கல் மரக்கோயிலோ உழவு இன்னைக்கு நம்ம கிடைக்கல ஏன்னா ஒன்னு பல்லவா காலத்தையோ இல்ல சோழர்காலத்தையோ இல்ல பிற்காலத்தையோ அந்த மாதிரி கோயில்களை கற்பனை செஞ்சு கல் பணியாக செஞ்சு அந்த செங்கல் தான் வந்து கற்றலி ஆகிவிட்டது அது ஒரு மெயின் இண்டிகேட்டர் இதுக்கப்புறம் வந்து தமிழகம் முழுக்க இந்த கல்லால பண்ணப்பட்ட அதாவது கருங்கல்லால பண்ணப்பட்ட கோயில்கள் நிறைய வந்து உருவாக்கப்பட்டது மாமல்லபுரம் ஸ்டோரி வந்து மாமல்லபுரத்துல ஆக்சுவலா மகேந்திரனுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா அவள் அங்க ஒண்ணு நம்மளுக்கு தெரிஞ்சு கொடைவிக்கல ஒண்ணு ஒன்னு மட்டும் செஞ்சிருக்கலாம் நிச்சயமா தெரியல மூன்று பேர் மகேந்திரனுடைய மகன் நரசிம்ம பல்லவன் கொண்ட நரசிம்ம பல்லவன் பெயர் பெற்ற அந்த நரசிம்மனும் அவன் பேர் மாமல்லன் அவன் பேர்லதான் மாமல்லபுரம் இந்த ஊர் வந்திருக்கு மாமல்லனுடைய அதுக்கப்புறம் மாமல்லன் வந்து இங்கெல்லாம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சிருக்காரு இவருடைய வாரிப்புகள் அதாவது அவருடைய மகன் அவருடைய மகனாக இரண்டாம் மகேந்திரன் நாலு வருஷம் தான் இருந்த அவர் வந்து செய்கிற போது இருக்கு அந்த மகேந்திரனுடைய மகனாகிய இரண்டு பரமேஸ்வரவர்மன் அதாவது நரசிம்மப்பமனுடைய பேரனும் பரமேஸ்வரனுடைய மகனான இரண்டாம் நரசிம்மன் என்ற ராஜசிம்மனும் அங்க இரண்டாம் நரசிம்மன் ஒரு இடத்துல ராஜசிம்மன் சொல்லிடுவோம் கல்வெட்டுத்துறையில வரலாற்று துறையில் ராஜசிம்மன் தான் அவர் வந்து இவங்க மூணு பேரும் நரசிம்மன் பரமேஸ்வரன் ராஜசிம்மன் மூவரும் இங்க இருக்கிற வந்து ஒரு நூறு வருஷமா பல்வேறு சிற்பங்கள் கோயில்கள் எல்லாம் திரும்ப இது முடிச்ச அப்புறமா ராஜசிம்மன் ஒரு தருணத்துல அவருடைய கோயில் பணிகளை எதுக்கு நான் வந்து மாமல்லபுரத்துல கல்லூரி கடத்துக்கு போனோம் கல்லு வெட்டி நம்ம காஞ்சிபுரத்திலேயே பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அங்க கைலாசநாதர் கோயில்னு ஒரு அப்புறம் கோயில ஒண்ணு கட்டிட்டேன் அவர் இன்னும் ஒரு தலை ஒரு கோயில் கட்டிட்டு அவர் தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சு கட்டுனது இந்த கோயில்கள் இது ஏன் மாமல்லபுரம் வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்னா அந்த டிஃபரன் அது வந்து ஒரு அற்புதமான அச்சீவ்மெண்ட் கலாச்சாரத்துக்கு ஒரு சான்றாக இருக்கு நம்ம மத்த இடத்துல பல்லவருக்கு அப்புறம் சோழா காலத்து சிற்பம் பாண்டியர் காலத்து சிற்பம் பின்னாடி விஜயநகர் மன்னர்கள் காலத்து சிற்பம் எல்லாம் பார்ப்போம் வடக்கு வந்து பல்வேறு மன்னர்களுடைய பல்வேறு ஆட்சியில் இருந்து நடந்த சிற்பங்கள்லாம் பார்ப்போம் பல்லவ சிற்பங்களுக்கு இருக்கிற ஒரு நளினம் ஒரு ஒரு அழகு ஒரு எலிகன்ஸ் இது ரொம்ப ஒரு சில இதுல மட்டும்தான் பின்னாடி இருக்கும் பல்லவர்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் உயிரோட்டம் அது நான் ஒண்ணு பல்வேறு இது இன்னைக்கு நான் எவ்வளவு பல்ல முடியும் தெரியல சில அப்டன் எல்லாம் காட்டுறேன் பார்த்தவொன்னு தெரியும் அது பார்த்தவொன்னா இது இவ்வளவு வித்தியாசமா இருக்கா அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதனுடைய பல்லவர்களுடைய தொடர்பு அங்க கிழக்காட்சி ஆக்கில போயிருக்கேன் இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற எல்லா மொழிகளுடைய எழுத்தும் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி டச் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இந்த யூரோப்பியன் கோலோனி வர வரைக்கும் பர்மா தாய்லாந்து சியாம் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா அங்க இருக்கிற மலையா ஜாவா சுமத்ரா அந்த பல்வேறு நாடுகள் 96 ஆறு மொழிகளுடைய எழுத்துக்கள் எல்லாம் பல்லவ கிரந்தத்திலிருந்து உருவாங்க பிராமியில இருந்து இல்லை நாகரிலிருந்து இல்ல தமிழ்ல இருந்து இல்லை இந்த பல்லவ கிரந்தம்னு சொல்றோம் இல்லையா எழுதப்பட்ட அதை எழுதப்பட்ட எழுத்து வருகைகள் உருவாகி அந்த மொழிகள் எல்லாம் வந்து திராவிட மொழிகளோ ஆரிய மொழிகளோ கிடையாது அது வேற குழு வேற மொழி அது ஆனால் அதனுடைய எழுத்து வகைகள் வந்து பல்லவ கிரந்தத்தால் இதுன்னு சொல்லிட்டு பல மொழியில் இருந்தது சொல்றாங்க அது பிற பேர் சொல்றமோ அவங்க எல்லாம் அந்த இங்கிலீஷா மாறிக்கா இப்போ கிட்டத்தட்ட தாய்லாந்து தவிர எந்த லாங்குவேஜ் எந்த மாடோ அதை யூஸ் பண்றது இல்லை நான் நினைக்கிறேன் பல்லவ ஸ்கல்ச்சர்ஸ் கிளாசிக்கல் ஸ்டைல் முதல் முதல்ல கருத்துப்போம் பண்ணவங்க அவங்க தான் அதுதான் இருக்கிறது உச்சமா அதாவது நம்ம பண்றோம் அப்புறம் கொஞ்சம் சுமாரா இருக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்புறம் பிரமா கடைசியில வரும் இப்படி நம்ம டெக்னாலஜி எல்லாம் முக்கவாசி பாக்கிறோம் அப்படித்தானே ஒரு பத்து வருஷம் முன்னாடி நாங்கள் செல்போனுக்கு நீங்கள் வாங்கின செல்போனுக்கு பார்க்கற கெப்பாசிட்டி குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது என்ன இதை பார்த்தாலும் அப்படி இருக்கு ஆனா இந்த திருப்பத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் பிரமாணமாக்கும் தொடர் காலத்துல ஒரு படிக்க குறைஞ்ச வரும் அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாதிரி நம்ம கல்வியிலையும் பாருங்க அந்த கவிதையை தான் நம்ம ஒன்னும் வசந்தம் சொல்லிட்டு அந்த கல்விக்கு அப்புறம் பத்திகளை கிமது கம்பன்லாம் எழுதுறாங்க அந்ததுக்கு நம்ம தனியா ஒரு மதிப்பு கொடுக்கணும் அதே வந்து இங்க சிற்பங்களையும் பார்க்கணும் granite இஸ் த ஹார்ட் ஸ்டோன் இந்தியாவுல இருக்கிற முக்காவாசி கல்லுகள் கற்கோயில்கள் மூக்கும் மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு கல்லு படிப்பாங்க அதுக்கு வந்து சாண்ட் ஸ்டோன்னா இருக்கும் இல்லை லைன் இருக்கும் சில இடங்களுக்கு சோப் ஸ்டோன் வேலூர் போயிட்டீங்கன்னா சோப் இருக்கும் குஜராத் ஒரிசா இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா மெயினா சாம்சோன் இருக்கும் மஹாராஷ்டிராவில் நிறைய பசால் சாஃப்டர் பசால் டவுன் இருக்கும் முக்கால்வாசி இடங்கள்ல இந்த கல்லு தான் யூஸ் பண்ணிப்பாங்க தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலும் வந்து பல இடங்களில் கிரனேட் யூஸ் பண்ணிப்பாங்க இதுக்கறையே கஷ்டம் ரொம்ப செதுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நிலைக்கிறது ஜாஸ்தி நிற்கும் மற்ற ஜாஸ்தி அடிச்சு போவதுக்கு ஒரு இது வந்து ஒன் ஸ்டாப் ஷாப்பா டெம்பிள் ஆர்கிடெக்சர் நம்ம சொல்லப்படுறேன் இது ஒரே இடத்துல தான் இது கேவ் டெம்பிள்ஸ்கான நான் வந்து ஆரம்பத்துல ரொம்ப பிரமாணமா ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தரம் குறைஞ்சதுன்ற அளவுக்கு சொல்லிருக்கேன் ஆனா கோயில் கட்டுமானத்துல ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க கேப் டெம்பிள்ஸ்ல ஆரம்பிச்சாங்க மைந்தனுடைய மண்டபப்பட்டு கேவ் டெம்பிள் பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த ரதங்கள் அதாவது ஒரு கல்ல முழுக்க செதுக்கறது முதல்ல ஒரு மலையை போய் சுதுக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கல்ல மட்டும் சுதுக்குறது அப்புறம் கல்ல கட் பண்ணி கட் பண்ணி அதெல்லாம் அசம்பிள் பண்ணி பண்றது மூணு ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்ச ஒரே இடம் இந்தியாலயே நான் வந்து தவிர அர்ஜுனன் தப்ப சொன்னி ஓப்பன் ஏர் பாஸ் லீக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வெளி புடைப்பூச்சிற்பங்கு அதை வந்து தனியாக நிற்கும் புடைப்பூச்சிற்பங்கு அப்படின்னு சொல்றோம் அது வேற எங்குமே இல்ல இந்தியா ரெண்டு இடத்துல இருக்கு ஆக்சுவலா பட் அங்க வந்து கோயில்கள் இல்ல ஒரு இடத்துல இருக்கு இன்னும் வேற ஒரு இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல இருக்கு ஸ்ரீலங்கால ஒன்னே வருது இது வந்து வரப்பே எங்களுக்கு தெரிஞ்ச ஓப்பன் ஏர் பார் வந்து ரொம்ப குறைச்சிருக்கும் ஏன்னா ஏதாவது கோயில்களோட ஒட்டிதான் இருக்கும் அது தனியா இருக்காரு திரிபுரா இருக்கா திரிபுரா ஊனக்கோட்டின்னு ஒரு இடம் திரிபுரா அங்கே டெம்பிள் ஆஃப் டச்சர் சாதாரணமான ஒரு மண்டபத்திலிருந்து ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட மண்டபம் அந்த லெப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த தூண் இது எதுவுமே வேலையெல்லாம் ரொம்ப ஸ்கொயரா இதா இருக்கும் மேல விளையப்பாடு எல்லாம் இருக்கும் இந்த கீழ இருக்க வராமண்டபத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூண் கீழே சிங்கமும் மேல ஒரு அலங்காரமும் இருக்கும் அதுக்கு மேல வந்து கோயில் மாதிரி ஒரு அலங்கார டிசைன் எல்லாம் மொனோலிஸ் ஆப் கிரேட் வெரைட்டி இது எல்லாம் வந்து ஒரு முழு கல்ல தலையிலிருந்து கால் வரைக்கும் செதுக்கி ஒரே கல் அதை ஃபுல்லா பிளான் பண்ணி செதுக்கி பண்ணணும் அதை பண்ணி அதை வந்து ஒரு அழகான இது ஒவ்வொருமும் ஒரு கோயில் ஆக்சுவலாக நம்ம ரதங்கள்னு பேர் வச்சிருக்காங்களே தவிர அது அவங்களுக்கு பேர் தெரியாதனால அதுக்கு ரதங்கள் பஞ்சபண்ட் அஞ்சு பாண்டவர்களுக்கு அந்த ரதங்கள் இருக்கு இந்த அஞ்சு ரதங்கள் ரதங்கள் முக்கியமான ஆர்கிடெக்சர் என்னன்னா அவருடைய குறைகள் தான் டிஃபரெண்ட் ஒரு குடுத்த மாதிரி ஒரு ரூப் ஒரு மாட்டு வண்டி மாதிரி ஒரு ரூப் ஒரு ஆப்சிடல் ரூப் அதாவது ஒரு பார்ட் ரெக்டாங்குலராவும் பேக் பார்ட் செமி சர்க்குலராகவும் இருக்கிற ஒரு ரூப் டிராவிட ரதம் அதாவது சதுரமாகவோ இல்ல நீர் சதுரமாக ரெக்டாங்குல ஸ்கொயரானல் ரூப் சர்க்குலா இல்லாமல் எட்டு பட்டையா இருக்கும் நாகரீன் அப்படிங்கிறாங்க விமானம் இருக்கிற வந்து நாகரின்னு சொல்றோம் ஆக்டாகனலா இருக்கிற திராவிட ஆர்கிட்டர் அப்படின்னு சொல்றோம் அது விமானங்கள் டெம்பிள்ஸ் கல்ல கட் பண்ணி அசம்பிள் பண்ண டெம்பிள்ஸ் பெங்கல்ல நம்ம வீடு கட்டுற மாதிரி கிராங்க இது வந்து இருக்கு பல்லவர் காலத்து கோயில் மலை மேல இருக்கு அதுக்கப்புறம் முகுந்த நாயனார் கோயில் ஒண்ணு இருக்கு ஊருக்குள்ள இருக்கு இத பாக்குறதுக்கு டக்குன்னு பல்லவருன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க ஆனந்த பவனுக்கு ஆனந்த அடைய ஆனந்த பவன் இருக்கும் எதிரில வந்து இந்த மானியமெண்ட் இத தவிர புலிக் கொை ரொம்ப வித்தியாசமான என்ன இது மாதிரி ஒன்னு மானுமெண்டே மகாபலிபுரம் இருக்குதா வந்து கலை பொருட்கள் ஒரு லிங்கம் மாதிரி ஒரு சிற்பம் பண்ற மாதிரி சிற்பம் ஒரு சிங்கமாக ஒரு சிற்பம் அந்த சிங்கமே ஒரு கோயில் அந்த சிங்கத்து நடுவுல ஒரு செஸ்ட கார் பண்ணி அதுக்குள்ள ஒரு மயிலாச மணி இந்த மினி டைகர் கேவன்னு தெற்கு அந்த பீச்ல சோட்டம்புல் தெற்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன மான்மெண்ட்ஸ் அது ஓபனாவே இருக்கு யாரும் அழகான சில கல்ச்சரல் பேனல்ஸ் வராக மண்டபத்திலயும் மைசாசுரம் மருந்து மண்டபத்திலயும் இந்த மாதிரி சில கல்ச்சர்ஸ் இதற்கு மாட்டீங்க முக்காவசி இது க்ளோசர்ஸ் சைரத் ஆசோர் தமராஜா மேல இருக்கு ரொம்ப எலிகன்ட்னா இதுதான் பத்தியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற இது எல்லாம் இருக்கு ரொம்ப அழகான விலைப்பா இந்த எழுத்து எப்படி இருக்கு மணி மண்டபப்பட்டு காட்டுனேன் அது ஒரு அழகுல இருந்தது ஒரு கல்வெட்டுன்னு தெரிஞ்சதே தவிர்தான் போட்ட மாதிரி பண்ணிருக்காங்க இதுவும் கிரந்தம் தான் சமஸ்கிருந்தா இல்ல அது சமஸ்கிருதத்தோடைய சிலதெல்லாம் சேர்த்து எழுதியிருப்பாங்க சமஸ்திருத்துல மூல எழுத்தெல்லாம் சேர்ந்து வரும் இன்னு இன்னு நடுவில் மன்னர்கள் கோயில் பலவர் கட்டுறது சோழர் கட்டின மன்னர்களை பத்தி வச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்க மட்டும்தான் செஞ்சிருக்காங்க கருத்துகத்தை பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம ஊர்ல சொல்ற ஒரு ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் என்னன்னா பஞ்ச காலத்துல யாரும் கூப்பிட்டு வந்து மக்களை வந்து வேலை செய்யப்பட்டாங்க அவங்க வந்து பஞ்ச காலத்துல மன்னர்கள் கோயில் கட்டினாங்க எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா டிரான்ஸ்பார்மர் ஜெனரேட்டர் எல்லாத்தையும் மக்களுக்கு பஞ்ச காலத்துல இருந்தாங்க வந்து கூப்பிட்டு வந்து இந்த டிரான்ஸ்பார் செய்ய ஜென்ரேட்டர் சீ சொன்னா யாராவது எடுத்துக்கலாம் கரைய பஞ்ச காலத்துல வந்து புலவர்கள் வந்து ரொம்ப மக்கள் எல்லாம் பண்ணியா இருந்தாங்க விவசாயிங்க அதனால சில பேர் கூப்பிட்டு எந்த திறம அந்த கல்வி பண்றதுக்கு ஒரு கோடு போடுறது கூட ஆனா நம்ம ஊர்ல ஒரு சகஜமா சொல்றது ஒண்ணு உண்டு அந்த கருத்தருக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலா ஒரு சமுதாயம் ஒரு கம்யூனிட்டி ஒரு காசு விஸ்வகர்மாற கம்யூனிட்டி இவங்க நாடு முழுக்க விஸ்வகர்மா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தேவர்களுக்கு சச்சனா இருந்தாரு இந்திரபிரசா பாலஸ்கட்டி விட்டாரு அப்படின்லாம் சொல்லி நம்ம மகாபாரத கதையில வரும் அந்த விஸ்வகர்மா பெயர்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கு அவங்க வந்து ஆதிக்காலத்துல இருந்து கல்ச்சரல் கம்யூனிட்டியா இருந்திருக்காங்க அவங்க வந்து குலக்கல்வியாதான் இதை வந்து மரபு நீட்டிட்டு இருக்காங்க அங்க லெப்ட்ல இருக்கவரு விஸ்வகர்மா நான் காட்டினேன் அந்த லெஃப்ட்ல பத்து ரெண்டு பேர் இருக்கவங்க பிரதர்ஸ் ஹோமாபதி தப்பி வயநாதன் தற்பத்தின்னு ரெண்டு பேரு அவங்க வந்து டெர் டெரியா கோயில் கட்டுறவங்க கார்பெண்ட்ரி அந்த பேர்லாம் செய்றவங்க நம்ம பிரான்சஸ் அவங்கதான் செய்றவங்க நகைகள் கோயில் இருக்கிற அவங்கதான் செய்றவங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யறாங்க அவங்க வந்து கல்வெட்டு புரிக்கிறவங்களும் அந்த கம்யூனிட்டி அவங்க வந்து ஒரு கிரேடட் லெவலில் வச்சிருக்காங்க முதல் முதல்ல சின்ன வயசுல வந்து அப்படி எடுப்படி வேலை செஞ்சுட்டு ஆரம்பாங்க அது கொஞ்சம் வந்து கல்லு வந்து கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிற வயசுல வந்து கல்லுலி மாங்கன்னு அவங்களுக்கு அந்த அந்த வார்த்தை எப்படி இப்போ கரெக்டா வந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க கல் உளி மாங்கன் அத யூஸ் பண்றது அதுக்கு அடுத்த லெவல்ல நீங்க ஏதோ ஒரு கோடு போட்டு ஒரு சிற்பம் தட்டுற லெவல்க்கு வந்துட்டீங்கன்னா அது ஒண்ணும் பெருசா இருக்க வேண்டாம் ஒரு அன்னப்படையோ ஒரு சின்ன யானை ஒரு யானை அது போடுறதே எவ்வளவு கஷ்டம் நம்ம பென்சில்ல போட்டு கோடு போட்டா தெரியும் அந்த கஷ்டம் அந்த லெவல்ல இருக்கவங்க அது வந்து ஒரு டேலண்ட் லெவல்க்கு ஒண்ணு ஒரு மாஸ்டர் ஆயிட்டாருன்னா அவர் ஆச்சாரி ஆச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியா தான் ரொம்ப ஒரு அடுத்த உணர்மான லெவல் கோயில் கட்டுற அளவுக்கு இவருக்கு கெபாசிட்டி இருக்குன்னு சொல்லும் போது அவரை ஸ்தாபனம் செய்வதனாலும் அதை ரேங்க் அவங்க கொண்டு வருது ஆனா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எந்த கோயிலையும் இவங்களை பத்தி மென்ஷன் இருக்காது ஒரு சில மட்டும் இருக்கு ராஜராஜனுடைய தஞ்சாவூர் பெரிய கோயில்ல அவன் வந்து அந்த கோயில கட்டுன ஸ்தபதிக்கு ராஜராஜ குஞ்சரமல்ல ராஜராஜ பெருந்த தன்னுடைய பட்ட பெயரை அவளுக்கு கொடுத்து அவரை கௌரித்தான் என்ன பிரச்சனை தெரியாம போயிடுச்சு அவன் பேர் என்ன விஸ்வநாதனா சுப்பிரமணியம் அவனுக்கு அந்த காலத்துல ராஜா அவர் பட்டத்தை குடுக்கறாருன்னா தபதி புகழ் கிடையாது கல்வெட்டுல அவர் எழுதியிருக்காரு அந்த மாதிரி சில இருக்கு ரொம்ப சில பேர் தான் இங்க பண்ணிருக்காங்க இந்தியா ஃபுல்லா தான் அவங்க ஆர்டிஸ்ட் பேரே இருக்காரு நம்ம ஆர்டிஸ்ட் யாராவது இந்திய நாட்டிஸ்ட் ரவி வர்மா நந்தலால் போஸ் ஏதாவது நம்ம இந்தியன் சொன்னீங்கன்னா வித்தியாச கருத்துக்கள் இருக்கு நரசிம்ம பல்லவன் வந்து கேவ்ட் ஆரம்பிச்சார் பஞ்சபாண்ட கிரேட் பேனல அவர் செஞ்சார் அதாவது வந்து இந்த அர்ஜுனன் செஞ்சாரு என்றும் அதுக்கு பின்னாடி அவருடைய பேரன் பரமேஸ்வரன் அந்த சில முடிக்கப்படாத சில சிற்பங்களை கொஞ்சம் முடிச்சாரு அப்படின்னும் தனேசரஸ் ஒரு கல்வெட்டு ஒரு ஒரு ரத்தக்காட்டி கட்டி முடிச்சார் பின்னாடி ராஜசிம்மன் வந்து ஷோ டெம்பிளையும் மற்ற செஞ்சுட்டு காஞ்சிபுரம் போய் கட்டார சார் அப்படிங்கறது பொதுவான கருத்து ஒரு சில பேர் வந்து இல்ல எல்லாமே ராஜசிம்மன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க கருத்து இப்போ கேவ் டெம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாமல்லபுரத்துடைய லேஅவுட் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஹில் இருக்கு அந்த அர்ஜன பத்திருக்கு இல்லையா அது ஒரு பெரிய ஹில் ஒரு ராக்கி ஹில் அதை சுற்றி தான் எல்லாம் அந்த இதுலயே வேற பல்வேறு இடங்கள்ல தான் வந்து முக்காவத்தி மான்மெண்ட்ஸ் ஒரு சோட்டப்பிள்ள தவிர வந்து பஞ்சபான வரதம் இன்னும் ஒரு காம்ப்ளக்ஸ் ஆகுது இதுதான் மெயினா மாமல்லபுரம் இருக்கு இந்த தவிர ஒரு டூ கிலோமீட்டர் தவிர சாரவன் குப்பூர் கிராமத்தில் புலிகொல்கை மானுமெண்ட்ஸ் இருக்கு கொஞ்சம் சிம்பிள் மானியுமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு போறேன் கொடிக்கல் மண்டபம் அப்படி இன்னும் கொடிக்கல் மண்டபம் சொல்றாங்க கோடிக்கல் மண்டபம் சொல்றாங்க இது வந்து ஒரு இடத்துல இருக்கு ரொம்ப எளிமையான மண்டபம் ரெண்டு தூண் இருக்கும் உள்ளுக்குள்ள ரெண்டு துவாரபாலக பெண்கள் இருப்பாங்க உள்ள வந்து சன்னதிக்குள்ள வந்து திட்டம் இல்லை இதுல என்ன சொல்றாங்கன்னா இது முக்கியவாசி துர்கைக்கு கோயிலா இருந்திருக்கும் அதனால பெண் வந்து வாசல் காவலர்களா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆரம்ப காலத்துல மகேந்திரனுடைய கோயில்களையும் இந்த ஆரம்ப கால காலகட்டத்தில் இந்த எளிமையான கற்கோயில்களையும் உள்ளுக்குள்ள வந்து கர்ப்ப கிரகத்துல சிற்பம் அத அந்த காலத்துல வந்து நடுக்கல் அப்படிங்கிற படத்தம் அவருக்கு ஈமச்சிடங்களுக்கு ஆக செஞ்சுட்டு இருக்காங்க அதனால வந்து அதுக்கு ஒரு ஒரு பேர் அசோசியேஷன் இருக்கு அதனால கல்லுல அதனாலதான் வந்து மகேந்திரனுக்கு முன்னாடி யாரும் வந்து கல்லுல வந்து கோயில்கள் செய்யல அப்படிங்கிற ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு அதனால இந்த மாதிரி கோயில் இந்த கோயிலா பண்ணிருந்தாங்கன்னா உள்ள மரத்துல சிப்பண்ணியோ இல்ல வந்து துணியில பெயிண்டிங் வரைஞ்சோ அதை மட்டும்தான் வழிபட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க ஏன்னா அதை பத்தி சில இலக்கியங்கள்ல சில சான்றுகள் இருக்கு இதுக்கு அப்புறம் வந்து இதே மாதிரி தர்மராஜரம் ஒரு மண்டபம் ஒரு மண்டபம் இருக்கு அந்த அஜந்த கொஞ்சம் தள்ளிப்பணிங் தான் இருக்குது அந்த மண்டபத்திலயும் வந்து வெறும் ஸ்ட்ரீட் பில்லர்ஸ் தான் இருக்கும் அதுல இருந்த அந்த வலது பக்கத்துல பிக்சர்ல பாக்கலாம் அதை அப்படி கட் பண்ணி எடுத்து கார் பண்ணி அதை வச்சுட்டு போயிட்டாங்க நாசம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா வடக்க போயிட்டாங்க அதங்க இருக்கு ஆனா இதுல முக்கியமா இருக்கிறது என்னன்னா இதுல வந்து அந்த மண்டபட்டு மணி மூணு செல் இருக்கு இதுவும் பிரம்ம விஸ்வ சிவனுக்கு கோயிலா இதுல வந்து மூலவர் எதுவும் இல்லை ஆனா வந்து பதினோரு வரைக்கும் ஒரு கவிதைய கல்வெட்டா போட்டிருக்காங்க இது சமஸ்கிருதத்துல இருக்கு பல்லவ கந்தத்துல இருக்கு இந்த கல்வெட்டு ரொம்ப முக்கியம் இந்த கேலிகிராபிக் இட் இஸ் எலீகண்ட் ரைட்டிங் இண்டியன் கேலிகிராபி அட் ஸ்டு இதை கலிகிராபி இதை என்ன சொல்றதுன்னா அத்திய காமர் அதாவது பேரு ஏன் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா சொன்னாலயா ரெண்டு கருத்துகள் இருக்கு மூணு மன்னர்கள் செஞ்சாங்க இல்ல ஒரு மன்னர் செஞ்சாருன்னு கருத்து இருக்குன்னா ஏன்னா நான் செஞ்சேன்னு அந்த ராஜா வந்து நடத்திமன் அப்படின்னா நான் நடத்திமன் என்ற ராஜா செஞ்சேன் ஹரமேஸ்வரர் ராஜா செஞ்சேன்னு அவன் எழுதலை அத்தியந்த காமன் என்ற மன்னன் இந்த கோயிலை கட்டினான் அத்தியந்த காமன் அப்படிங்கறதுலதான் ஒரு கன்ஃபியூஷன் கைலாசநாதர் கோயில கட்டிய ராகசிம்மன் தன்னை அத்திய காமன் நிச்சயமாக அழைத்துக் கொண்டிருக்கிறார் அத்தியந்த காமன் அழித்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆனா மூணு தலைமுறையும் ஒரே பட்ட விருது பேர் வச்சிருப்பாங்களா அப்படிங்கறதும் ஒரு டிஸ்பியூட் அது இதே கல்வெட்டு அந்த கணேசரத மண்டபத்துல இருக்கு அதினச்சண்ட மண்டபத்துல இருக்கு இதுதான் அந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டுல வந்து அத்திய காமன் என்ற மன்னன் அந்த இரண்டாவது வரிய பாருங்க புகழ்பெற்ற ரணஜய் ரணஜயன்னு அவனுக்கு ஒரு பட்டம் இருக்கு பல இடங்களை வந்து ரணஜயர் அத்தியந்த காம ராஜசிம்மன் பேர் வச்சிருக்கான் அவனுக்கு மிக்க மாதிரி விருதுகள் சம்போ தேனேதம் வேஷ்ம காரிதம் சம்புவிக்கு சிவனுக்கு தேன இதம் அவருக்காக இதம் இதை வேஷ்ம காரித்தம் இந்த கற்கோல கட்டினார் செய்து வைத்தான் அப்படின்றது அந்த கல்வெட்டுல எழுதி இதை தவிர இன்னொரு எளிமையான இது வந்து கோனேரி மண்டபம் ஒரு மண்டபம் இருக்கு இதுல வந்து அஞ்சு செல் இருக்கு அஞ்சு ஸ்ரைன்ஸ் இருக்கு இந்த தூண்கள்லாம் கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும்ல ரெண்டு செட் பில்லர்ஸ் இருக்கு ஒன்னும் கார்விக்லாம் அதுல இல்ல உள்ள வந்து துவாரபாலகர் மட்டும் இருக்கும் அஞ்சு செல்வம் எம்டிஆர்ல அஞ்சு செல்வம் துவாரபாலகர் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகிஷாசுர மரதனி மாணவர்கள் இதுவும் கோயில் தான் மகிஷாசனி மரதனி மூணு வந்து கர்ப்பகிரகங்கள் இருக்குற நடு கர்ப்படு கர்ப்பகிரகத்துல மட்டும் ஒரு சோமாஸ்கந்த அப்படிங்குற ஒரு திட்டம் ஒண்ணு இதுக்கு வரும் இது இந்த துப்பம் எப்படி இருக்குன்னா பின்சவருல இருக்கு நம்ம வந்து கோயில்ல பாத்தோம்னா மூலவருடைய வழிபாடு எப்படி இருக்குன்னா நடுவுல கர்ப்பகிரகத்துக்கு நடுவுல செல வச்சுதான் நம்ம பாத்திருக்கோம் அது லிங்கமா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் விநாயகரா இருந்தாலும் அப்படிதான் பாத்திருக்கோம் ஆனா ஏலி பீரியடில் பலவர்களுடைய எல்லா கிட்டத்தட்ட முக்காவட்டி கோயில்களில் பின்சலத்துல இந்த சோமாஸ்கந்த சிற்பம் இதுதான் அந்த சோமாஸ்கந்த சிற்பம் சோமாஸ்கந்தர்ன்னா ச உமா கந்தா சன்னா சேர்ந்து உமான்னா பார்வதி கந்தன்னா முருகன் நீங்க அந்த இது பாக்கலாம் நல்லா தெளிவா நெளிவா நேரம் பார்த்து உட்கார்ந்து இருக்க அந்த அந்த வலது பக்கத்துல அதாவது சிவனுக்கு இடது பக்கத்துல இருக்கிறது பார்வதி ரெண்டு பேருக்கு நடுவில் குழந்தையா சிவனுடைய மடியில இருக்கிறது கந்தன் இந்த காட்சியில கீழே அவங்க வந்து அந்த எருதுல கால வச்சிருக்காங்க இது ஒரு நல்ல படத்தை என்னால நல்லா எடுக்க முடியல அதை மன்னிக்க வேண்டும் நான் வேற ஒரு நல்ல படம் காட்டுறேன் மத்த ஃபைனிலையும் இருக்கு அதுக்கு முன்னாடி பிற்காலத்துல ஒரு சிவலிங்கம் பண்றதுக்காக ஒரு அந்த ஆவுடைய மாதிரி வந்து கல்லூரிய குடங்கி பண்ணிருக்காங்க லிங்க வச்சாங்களா இல்ல வெச்சத எடுத்துட்டு தெரியல அது அந்த இடத்துல இருக்கு இந்த மண்டபத்தை ரொம்ப குறிப்பிட வேண்டியது என்னன்னா ரெண்டு சவரில் ரொம்ப அற்புதமான ரெண்டு திட்டங்கள் இருக்கு ஒன்னு இந்த மைஷாசுரம் தினின்றது மஹிஷாசுரன்ற அசுரனை போரிடுறதுக்காக காட்சி அது ரொம்ப இந்தியாவில் ஒன் ஆப் த மோஸ்ட் டைனமிக் கல்ச்சர்ஸ் புகழ்பெற்ற கல்ச்சர் நம்ம டவன்சியோடைய மோனாலிகா லாஸ்ட் சப்பர் நம்ம சொல்றோம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கல்ச்சர் பட் இட் இஸ் நாட் தட் சண்ட காட்சி இருக்கே தவிர அந்த ஓவரல் காட்சி மட்டும்தான் சண்டை காட்சி மாதிரி இருக்கும் சண்டை யாரு போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா யாருமே ஒத்தரோத்தரம் போடுற மாதிரி இருக்கா மேல உச்சியில ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஆக்சுவலா கான்செக்ட் பண்ற மாதிரி இருக்கு மனுஷனுக்கு தலைமையிலயும் துர்கைக்கு தலை மேலையும் படை வச்சுட்டு இருப்பாங்கிறது வைவங்களுக்கும் அரசர்களுக்கும் அவங்க ரெண்டு பேரை வச்சிருப்பாங்க மகிண்டாசுரமர்தினி எட்டு கையோட ரொம்ப அழகான ஒரு உருவத்தோட வராங்க அவங்க வில்ல எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க அம்பு வந்து காட்டல ஒரு அது சத்து ரூபமா காட்டல ஆனா நம்ம கற்பனைக்கு அது அம்பு இல்லாத மாதிரி சொல்ற வரைக்கும் தெரியாது நம்மளுக்கு வில்ல வளச்ச எப்படி வளச்சிருக்கோ அந்த வில்லுக்கு கான்சென்ட்ரேட் சர்க்கிள் மாதிரி பேரலா அவங்களுடைய உடம்பு வளர்ந்துருக்கும் அந்த ஆர்க் வந்துருக்கு மற்றவங்க அந்த கணங்கள்லாம் புல் போர்ஸ்ல வந்து ஃபார்வர்ட் போயிட்டு இருக்காங்க இந்த சிற்பத்திலேயே ஒரு டைனமிஷன் தெரியும் மைசாசுர மருந்து அட்வான்ஸ்ல இருக்காங்க மரிசன் கொஞ்சம் சந்தேகத்தோட ஒரு அடி பின்னாடி வாங்கிட்டு இருக்கான் கால் ஒரு பின்னாடி ஒரு வாங்கி திரும்பிட்டு இருக்கான் இன்னும் தோக்கல ஆனா தோத்துருவோம் ஒரு சந்தேகம் அவன் மண்டையில ஏறிச்சு அவனுடைய கொடை தாக்கி தூக்குறவன் எப்படி நம்ம போறதுக்கு முடிஞ்சிச்சு தலைவருக்கு தெரியுது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இது போட வேண்டிய காலம் தான் அவன் திரும்பிடான் ரூட் போறதுக்கு போறான் கீழே பக்கத்துல ரெண்டு பேரும் சரி நம்மளுக்கு இதுதான் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க அந்த சிங்கத்துக்கு ஜத்து முன்னாடி பாருங்க முதுக திருப்பிட்டு தலகீழே ஒன்று ஒரு கல்ச்சர் மண்டையை மட்டும் காட்டி அவர் இறந்துட்டார் ஃப்ரீ டைமிஷன் இப்படி இருக்கிறத காட்டுறாரு களத்துல விழுந்து போரில் முன்னாடி இருக்காரு விழுந்துட்டார் கீழே அவருக்கு ஜஸ்ட் கீழே ஒரு மைதாசருடைய ஒரு ஒரு பெண் ஒரு வாரப்பாளகர் சொல்லாம் அவருடைய படை வீராங்கனை சொல்லலாம் அவன் ஃபுல் ஆக்ஷன்ல இருக்கான் மகிஷா காலில் கீழே ஒருத்தன் விழுந்துருக்கான் இங்க கடைசியில் ஒரு புல்சம் ஒரு கல்ச்சர்ல ரொம்ப ஒரு பிரமாணமா சொல்லிருக்காங்க இந்த மைசாசன் எட்டு கை வந்து அண்ணறியா தெரியும் வெளிநாட்டை வரவங்களுக்கு ஒரு உடம்புல எட்டு கை போட்டுட்டு அதை வந்து ஒரு தத்ரூபமாக காட்டியிருக்காங்க நேச்சுரலா காட்டியிருக்காங்க அதை நம்ம சொல்ற வரைக்கும் சொல்ல மாட்டோம் எட்டு ஆயுதங்களும் அங்க இருக்கும் சரி இது ஒண்ணு இது புல் ஆக்சன் அப்படின்னா அதுக்கு எதிரில் இருக்கிற இந்த அனந்த சைன காம்னஸ் தொழில வந்து பிரம்மா கட்ட குடுத்துட்டு அவர் வந்து பொங்கல யோக நித்ரா இருக்க யோகா நித்ராங்கிறது ஒரு ஆழ்ந்த தவம் அதை படுத்துட்டு யோக நிதிரால அவர் யோகா வந்து ஆதிசேஷன் மேல படுத்திருக்க அப்போ வந்து மதுக்க இடவர்கள் ரெண்டு அசுரர்கள் வந்து விஷ்ணு துங்கும் போது அவரை அவரை கொண்டு நம்ம வந்து தெய்வ பதவி அடங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவரை அட்டாக் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ற போஸ்ட்ல இருக்காங்க ஆனா ஒருத்தர் பாத்தீங்கன்னா முதுகுல முதுகு திரும்பிட்டு கை வச்சுட்டு இருக்க தெரியுங்களா உங்களுக்கு அந்த போஸ்ட்ல இருக்காங்க அந்த அட்டாக் பண்றவங்களுக்கு கீழே இருக்கவங்க ரெண்டு ஒன்னு வந்து குனிஞ்சிட்டு விஷ்ணு காலடியில் குனிஞ்சிட்டு ஒரு வணங்கிட்டு இருக்காங்க அது பூதேவி விஷ்ணுவரை வணங்கிட்டு இருக்காங்க மேல ரெண்டு பேர் அந்த மதுகேடைபுற நோக்கி இருக்கவங்க பாஞ்சுட்டு ஆழ்ந்து கையை காட்டிட்டு சேர்க்கிருக்காங்க அங்க போய் பார்க்கறதுக்கு அந்த சிற்பத்தை கிட்ட போய் பாருங்க அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும் கீழே மதுகேடு பார்க்கிற கீழே ஒருத்தரும் இப்போ எட்டரிக்கை கையோடு நிற்கிறாரு இன்னொருத்தர் மட்டும் ரொம்ப காமா இருக்காரு அந்த காமா இருக்கவர் வந்து மார்க்கண்டே முனிவர் அப்படின்னு சொல்றாங்க இங்க லெப்ட்ல கையை காட்டிட்டு இருக்காரு அவர் தலையில ஒரு சக்கரம் இருக்கும் அவரு விஷ்ணுவோட சக்கர ஆயுதம் அவர் ஆயுத புலனா கிடைக்காங்க மேல அங்க ரெண்டு பேர் லெப்ட்ல கொஞ்சம் குண்டா இருக்குறது சங்கு சங்கு ஆயுதம் அந்த பக்கத்துல பெண்ணா போட்டிருக்கிறது வந்து அவருடைய கதை கதையை ஏன் பெண்ணா போட்டிருக்காங்கன்னா சமஸ்கிருத்தல கதைங்கிற வார்த்தை பெண் வார்த்தை ஆண் பால் பெண்பால் வச்சு இல்லையா சக்கர சங்குங்கிறது ஆண்பால் பொருட்கள் தமிழக கிரையாக எல்லாம் அதுவே ஆனா அதுல வந்து பொருட்களுக்கும் அந்த ஆண்பால் பெண்பால் உண்டு அதுல அந்த பெண் கௌமோதின்று அந்த அந்த தடைக்கு பெண் பெயர் தான் உண்டு அந்த பெண் இவங்க நாலு பேர் என்ன பண்றாங்க வரா சொல்லிட்டு எச்சரிக்கையை அவங்க தாக்குறாங்க அவங்க மூணு பேர் மட்டும் தாக்குறதுக்கு ரெடியா இல்ல ஆதிசேஷன் நம்ம இங்க சித்தில அஞ்சு தலையோட போட்டிருக்காங்க ஆனா ஆதிசேஷன் வந்து ஆயிரம் தலை பாங்கு அந்த ஆயிரம் புராணத்துல என்ன சொல்லுதுன்னா ஆயிரம் தலையும் வந்து அக்னியா கற்றுக்கும் அந்த ஜுவாலையோட கீட்ட தாங்க முடியாம விஷ்ணு ஒண்ணும் இதே அவர் ஃபுல் சென்டர் பாருங்க து கம்ப்ளீட் யோகத்தில் இருக்காரு ஒன்னும் இது இல்லாம அவருடைய தாக்கும் பொழுது அந்த ஹீட் தாங்காம அந்த ஒரு வருஷம் முதுகு தலவிச்சு அந்த பதிலும் ஐயோ முதுகு மேல கை வச்சிட்டு இருக்கு இன்னொரு நம்ம ஏதோ தாக்கணும் நம்மள தாக்கிட்டு இருக்காங்க ஓட பார்க்கறோம் அந்த போஸ்ட் தான் அந்த திருப்பத்தை கொஞ்சம் நிதானமாக கதை பாருங்க அதிரண சண்ட மண்டபம்ன்றது புலிக்கோகை பக்கத்துல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த மஹிதாசுர மருந்தினிய பிரெண்ட்ல பாருங்க ஒரு சின்ன சிற்பம் பாடகில ஒரு சின்ன சிற்பம் இருக்கு பாருங்க அந்த மண்டபம் வந்து ஒரு லிங்கம் இருக்கு அந்த கோயில் சன்னதிக்கு உள்ள வந்து ஒரு சோமாஸ்கந்தர் திருத்தவரில் இருக்கு கோயில் வாசல்ல அந்த ரெண்டு பக்கத்துலயும் வந்து சோமாஸ்கந்தர் இருக்கு இங்கேயும் ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்கு இந்த இங்க இங்க இருக்கிற அந்த சின்ன சிற்பம் இருக்கு அந்த மஹிஷாசுரம் அதுவும் வந்து மகிஷாசுர சிற்பம் ஆனா இப்ப மண்டபத்துல பாத்ததுக்கு அடுத்த காட்சி இதுல வந்து மனுஷன் ஓடான் வெயில் வந்து சிங்கத்திலேருந்து இறங்கிட்டா மனுஷன் ஓடுறக்க அவங்க மற்ற கணங்கள்லாம் போய் பாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கும் நீங்க புளிக்குதை மறக்காம போய் பாருங்க இந்த அதிர்ணி சண்டை மண்டபத்துல அந்த ரெண்டு சுவர்ல இந்த மாதிரி கல்வெட்டு எழுதியிருக்காங்க ஒண்ணு வந்து கிரந்தத்தில் இருக்கு இன்னொன்னு வந்து தேவநகரியில் இருக்கு வரக்கவே நகரிகள் இங்க எழுதியிருக்காங்க அதே கவிதைய வரி பார் வரி அஞ்சு வரி எழுதியிருக்காங்க அந்த அஞ்சு வரி ரிப்பீட் ஆயிருக்கு ஒரே கவிதைய ரெண்டு ஸ்கிரிப்ட்ல இருக்கான் இது வந்து ராஜசிம்மன் தான் பண்ணியிருக்கான் வந்து கைலாசநாதர் கோயில்ல பாத்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில நாலு ஸ்கிரிப்ட் வந்து ஒரே கைலாசநாதர் கோயில் சௌரம் முழுக்க அவனுடைய பட்டப்பெயர்களை நாகரிகில கிரந்தத்துல அந்த கிரந்தத்திலேயே கொஞ்சம் பொலிவான கிரந்தத்துல கொஞ்சம் டெக்கரேட்டா பண்ணிட்டு கீழே வந்து ரொம்ப காலிகிராபிக்கா ஒரு நாகரிகா பண்ணியிருக்கான் அது அவருடைய கல்வி இதை திருமூர்த்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இந்த மண்டபம் வந்து மூணு செல்ஸ் இருக்கு இது வந்து கேவ் டெம்பிள் ஆனா பிரண்ட்ல வந்து பில்லர்ஸ் இல்ல பாருங்க நேரா செல் பண்ணிட்டாங்க மூணு செல் பண்ணிருக்காங்க மூணு ஸ்ரைன்ஸ்ல வந்து பிரம்மா விஷ்ணு இருக்கணும் விஷ்ணு இருக்காங்க என் தம்பி இருக்கிறது சென்ட்ரல் ஸ்ரைன்ல சிவனுடைய ஸ்ரைன் அதுக்கு வாசல் ரெண்டு துவாரபாலம் இருக்காங்க இந்த ப்ளூ ஷர்ட் பேர்ட் உட்காந்துருக்காரு அவருக்கு பின்னாடி இருக்கிறது விஷ்ணுவோடைய ஸ்ரைன் அதுக்கு ரெண்டு பக்கத்துல ரெண்டு துவாரபாலகம் இருக்காங்க அதுக்கு ரைட்ல வந்து செவ்லேயே ஸ்ரைன்லான வரிசாசி நின்று அவ வந்து தலை வெட்டப்பட்ட எருமையோட எரும தலைனாலும் வெற்றி காட்சி முடிஞ்சபுரமா இருக்காரு அந்த சைட்ல பாத்தீங்கன்னா பிரம்மா இருக்கணும் ஆனா சன்ன வீரம் போட்டுக்கிட்டு ஒர்த்த தலையோட வாசலில் வந்து முனிவர்கள் பதிலாக ரிஷிகளோட ஒரு கடவுள் உள்ள இருக்கா யாருன்னா பிரம்மசாஸ்தா பிரம்மன் ஸ்தானத்துல இருக்கிற முருகன் அந்த மந்திர ஓமன்ற மந்திரத்துடைய அர்த்தம் அவர் வந்து பிரம்மனை சிலை வச்சு அவர் வந்து பிரம்மன் ஸ்டேட்டரார் அதனால சுப்பிரமணியம் பேரு சுமணியம் பேரு அதனால இந்த இடத்துல முருகனுடைய சிலை வச்சிருக்காங்க பிரம்மசாஸ்திராங்க அவர் வடிவம் அந்த வடிவத்துல பிரம்மசாஸ்திரம் அவருக்கு பிரம்மசாஸ்திரா சிவன் விஷ்ணு மூணு பேருக்கும் திருமூர்த்தி மண்டபம் இந்த மண்டபத்துக்கு பேரு இத அடுத்து வரேன் இது வந்து அந்த வராக மண்டபம் வராக மண்டபம் வந்து அர்ஜுனன் டபஸுக்கு நேரா பின்னாடி இருக்கு வராக மண்டபம் அர்ஜுனன் டபஸுக்கு போனீங்கன்னா அதுக்கு அப்படின்னு பின்னாடி வந்தீங்கன்னா இந்த மண்டபம் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான ஒரு மண்டபம் இதுல நாலு வைகாசுர மர்த்தனில பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய பேங்கல் பார்த்தோம் வைகாசுர மரதிலையும் ஆனந்தசேனரும் பார்த்தோம் இதுல வந்து நாலு சிற்பங்கள் பார்க்க போறோம் இந்த ஷைனே ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு ஒரு கேவ் டெம்பிள்னா எவ்வளவு மேல கால் பண்ணி அந்த பில்லர்ஸ் எல்லாம் வந்து சிங்கம் போட்டு அதெல்லாம் இருக்கும் உள்ள வந்து வராக மண்டபத்துக்கு பேர்னா உள்ள இந்த மூளை ஒரு இதுலயும் வந்து மூளை வரல அதாவது கட்டப்பிரதான் இருக்கு ஆனா லெப்ட்ல வந்து இந்த வராகருடைய பேனல் இருக்கு வராக மூர்த்தி பூமா தேவிய பூமி அவர் வந்து கடல் கடையில நாகராஜன் கடத்திட்டு இருப்பான் கடத்திட்டு போயிருக்க அவரை கடல் பந்திய அவதாரம் எடுத்து விஷ்ணு கீழே அந்த கடலோட அடிவரிக்கும் போய் பூமிக்கு பூஜை கையில எடுத்துக்கிட்டு மேல வர மேல வந்தோடன அவர் கையில இந்த வளர்க்கு கையில இருக்கிறது சக்கரம் இடது கையில இருக்கிறது தங்கு அந்த வலது கை பாருங்க நம்ம இன்னைக்கு பாக்குற படத்துல சினிமால நீங்க பாத்தீங்கன்னா இப்படி சுத்திட்டு இருக்கும் மாதிரி காட்டுவாங்க சில கோயில் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா இப்படி போட்டுருவாங்க இப்படி இருக்கும் ஆனா இங்க பாருங்க நம்ம நோக்கி வர மாதிரி இருக்கு இப்படி பேசி இதுக்கு பிரயோக சக்கரம் பேரு அவர் அந்த சக்கரத்தை வந்து பிரயோகப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கார் பல்லவர் காலத்துல இருக்கிற விஷ்ணு எல்லாமே எல்லா விஷ்ணு ரூபங்களும் பிரயோக சக்கரலாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சைட்ல போற சக்கரமா மாறுது சிற்பங்கள் சோ இதுக்கு ஒரு ஹிஸ்டாரி இருக்கு அந்த பிரயோக சக்கரத்துல இருக்க அவர் ஒன்னும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சி அந்த ராணி பக்கத்துல இருக்க அந்த ராகராஜனுடைய ராணி வந்து விஷ்ணுவை செஞ்சாங்க அவர் ராஜா வந்து தலையர் அவன் நாங்க முன்னா இருக்கு அவன் அடிவணிஞ்சு அவன் கெஞ்சான் அவருக்கு வராகருக்கு லெப்ட்ல இருக்கிறது வளைஞ்சதுக்கு கொஞ்சம் தெரியும் அதுக்கும் பக்கத்துல இருக்கிற வந்து சில பேர் நாரதர் அப்படின்னு சொல்றாங்க அந்த கடைசி கார்னர் இருக்கு இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் வச்சிருக்கேன் உள்குள்ள பாத்துட்டு இருக்கா இங்க நீங்க பாத்தீங்கன்னா சிற்பந்த ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டியது அதுக்கு லட்ல பார்த்து லட் இருக்கிறது இந்த பக்கம் இருக்க நாகராஜன் ஆனா முகம் மட்டும் நம்ம பக்கம் திரும்பி இருக்கு பூதேவியும் அந்த ராணியும் நாகராஜ ராணியும் லட்ல பாத்து வராகரை பார்த்திருக்காங்க இங்க கடைசியில் ஒருத்தர் நிக்கிறார் அவர் சில பேர் வந்து அந்த இவருடைய குரு அப்படி ராஜகுரு அப்படிங்கிறாங்க நாகராஜனுடைய ராஜகுருங்க சில பேர் அவர்கிட்ட கேட்கிறாரு என்னுடைய பக்தன் மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து உள் பக்கம் பாத்துட்டு இருக்காரு ப்ரொஃபைல் இன்னைக்கு நீங்க கோயிலுல சிற்பத்தை பாத்தீங்கன்னா எல்லாம் நம்மள பேஸ் பண்ணிதான் இருப்பாங்க இதுதான் பல்லவர்களுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அவன் வந்து ஒரு தைரியமா முதுக்கு காட்டுற மாதிரி ஹாப் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் த்ரீ கவர்டர் ப்ரொஃபைல் பென்டிங் பிஃப்டிங் எல்லாம் நம்ம அதனாலதான் சொல்றது பல்லவர்கள் காலத்துல இருக்கிற ஒரு கிரேஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும் சொல்ற காலத்துல நிறைய இருக்கும் அந்த ஒரு கம்ப்ளீட் இது வந்து இது வந்து வராக மண்டபம் வராக்ஸ் கல்ச்சர் இது தவிர வந்து ஒரு கஜலட்சுமி கல்ச்சர் அதே இருக்கு அதே மண்டலத்துல இருக்கு கஜலட்சுமி கல்ச்சர்ல என்ன பார்க்கணும்னா நாலு செடி பெண்கள் வந்து லட்சுமி உட்கார்ந்துருக்கா தாமரம் மேல உட்காந்துருக்காங்க கையில பூக்கள் அழகா வச்சிருக்காங்க அவங்க அவங்க குளிக்கிறாங்க அவங்க குளிக்காட்டுறதுக்கு பெண்கள் வந்து குளத்துல தண்ணி கொண்டு வராங்க அந்த குளத்தை வந்து அவங்க அவங்களுக்கு அபிஷேகம் பண்றதாக நடக்கிறது யானைகள் செய்கின்றன அந்த யானை எப்படி செய்யுதுன்னா வலது பக்கத்துல இருக்க யானை பாருங்க நம்ம குலது அந்த பெண்கிட்ட இருந்து குளத்தை வாங்கி அது தூக்குது இங்க இருக்கிற யானை ஏற்கனவே தூக்கி அவ மேல கவுத்துட்டு இருக்கு இந்த யானை ரெண்டும் சும்மா இப்ப இன்னைக்கு யானை பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒத்தரோத்தரை பாத்துட்டு இருக்க மாதிரி ஆனா இந்த யானை பாருங்க அது நம்மளுக்கு நோக்கி அதை எடுக்கணும்ன்றது கோசம் அந்த லைட் டேர்ன் போட்டு தாமிரம் அந்த டேர்ன் எடுக்கிறோம் அது கீழே நீங்கள் கால் கடியில பாத்தீங்கன்னா தாமரை எதிர்கள் தான் இருக்கும் ஏன்னா அவ குளத்த இருக்காரு குளத்துல இருந்து தாமரை மேல உட்காந்து குறிச்சுட்டு அந்த கல்லுலயே வந்து அந்த பாட்டம் இதுல வந்து தாமரை இதெல்லாம் திரிச்சிருப்பாங்க அந்த இதை பாக்கலாம் அடுத்ததுல இந்த பக்கம் வந்து வைகாசரம் மருந்தினி துர்கை வாகனங்கள் ரெண்டு வாகனங்களோட சில போயிட்டு இருக்கு லட்டு மேல இருக்கிறது ஒன்னு அந்த சிம்மம் சிம்மம் தான் வாகனம் சில சமயம் மானோட டெபிட் பண்ணியிருப்பாங்க அந்த மான் அந்த வட பக்கத்துல இருக்கு இவ வந்து ரொம்ப இதுல வந்து ரொம்ப வைகாசல எப்படி அங்க லட்சுமி ஹரி லட்சுமி எப்படி ஆஃப் சென்ட்ரலா உட்கார்ந்து இருக்காங்களோ ஸ்டிப் ஆஃப் இருக்காங்க இல்லையா இதுல வந்து நீங்க இப்ப நாங்க காட்டின அந்த ஒரு மெல்லம் இல்லையா இதுல இந்த மெயின் டேட்டி ரெண்டு அதாவது ரொம்ப ஸ்ட்ரெக்டா இருக்காங்க ஆனா அங்க கீழ இருக்கிற மத்தவங்க ரெண்டு பேர் பாருங்க ஒருத்தர் வளர்ந்த இருக்கிற ஒரு டிகோட்டி கையோ ஒரு பூஜையை பூ பூஜை கையில ஒரு பூ வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கான் இந்த கைய விஸ்மயம்ன்ற ஒரு முதிரையில காட்டிட்டு இருக்கான் விஸ்மயம்ங்கிறது வந்து ஆச்சரியத்தை குறிக்கிறது மயம் விஸ்மயம் அடுத்த லெவல்ல இருக்கிற ஒரு அற்புதம்னு காட்டி உள்ள தெய்வத்தை பயப்படுறது கிட்டத்தட்ட எல்லா துவர பாலகர்கள் நீங்க அவங்க ஒரு கை வந்து விஸ்மயத்துல இருக்கும் உள்ள யாரு இருக்கா தெரியுமா அப்படின்ற ஒரு விஸ்மய காட்சியில பல காலத்துலயும் தொடர் காலத்திலையும் இருக்கும் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன அது கொஞ்சம் கிரேட் போறது அப்படின்னு சொல்லுவேன் லெஃப்ட்ல இருக்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவன் தன்னையே பலி கொடுத்தது கை கழுத்து எடுத்துக்கிட்டு அதை செஞ்சிருக்கான் இது வந்து மன மணராட்சியில பல வருஷம் செஞ்சிருக்காங்க போட்டிங் செஞ்சுக்க வைக்க சொல்றாங்க மன்னருடைய வைக்காவத பேர் வந்து மன்னருக்காக அவங்களை வந்து பலி கொடுத்துருக்காங்க வந்து அந்த பலி கொடுத்துற பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி துர்கைக்கு போர்க்காவசங்களில் போர்காவத்து போர்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு படையில ஒரு வீரனை வந்து அந்த முன்னாடி வந்து நான் வந்து போர் பலி கொடுக்குறேன் சொல்லிட்டு அந்த பழக்கத்தை வந்து இருக்காங்க சொல்றாங்க நாலாவது திருவிக்ரமர் அனதர் ஹைலை டைம் இப்போ சுவன ஆதாரத்துல பலி சக்கரவர்த்தி கிட்ட வரம் வாங்கி அவர் வந்து விஸ்வரூபம் எடுக்கிற அந்த விஸ்வரூபம் எடுக்கிற காட்சி தான் இது அந்த விஸ்வரூப காட்சியில பாக்கறீங்கன்னா ஒரு கால் எங்க தூக்கி மேல போயிட்டு இருக்கு அந்த கால் எடுக்கீங்க ஒரு கால் தான் இருக்கு ஏன்னா இன்னொரு கால் வந்து அந்த ரெண்டு கை பின்னாடி மறைஞ்சிருக்கும் அதுக்கு பின்னாடி மேல தூக்கிட்டு போறது அது கிட்டத்தட்ட மேல பாத்தீங்கன்னா வளர்வு கற்று ஒரு காணலோ டிகர் இருக்காரு அது பிரம்மா மூன்று தலையோட அவர் வந்து அந்த தூக்கிட்டு வர காலுக்கு பாத பூஜை பண்ற அபிஷேகம் பண்றாரு என்ன அந்த காட்சி அங்க இருக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா கையில வந்து வில்லோட வலது கையில ஒரு வாழோட அந்த பக்கம் ஒரு கதை அந்த வலது கையில ஒரு சக்கரம் இடது கையில ஒரு கை அப்படி காட்டிட்டு இருக்காரு இங்க ஒரு கேடயம் எல்லாம் வச்சிருக்க சரிதா எல்லாத்தையும் அந்த ஆயுதங்களோட எட்டு கையோட எட்டு கையோட விஷ்வ பக்கத்துக்கு ரொம்ப ரே நாலு கையோடுதான் சார் விஷ்வம் எடுத்து வச்சு அஷ்டபூஜரா சொல்லு காஞ்சிபுரத்திலையும் அஷ்டபூஜர் கோயில் ஒன்று இருக்கு ரொம்ப மானனைஸ் பண்ணிட்டாங்க கீழே பாத்தீங்கன்னா அவர் காலை பிடிச்சுக்கிட்டு அந்த பலி அதா இருக்கணும் பக்கத்துல அவருக்கு வடது காலை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அதிர்ச்சியில ஷாப்ல இருக்காங்க ஒரு ஷாப்ல இருக்காங்க ஐயோ முழு குலம்பா திசு பெருசா உச்சோம் அவர் காலை எடுக்கும் பொழுது அந்த நடுவுல அந்த ரைட் கார்னர்ல அவங்க பாருங்க ஒருத்த தலைவீட குப்புறம் ஒருத்தர் போயிட்டு இருப்பார் ஒரு தலைவீட குப்புறம் போற ஒன்னு வந்து நிறைய பேர் திருச்சங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திருசங்கு சொர்க்கத்துல அந்த பாதையில பூமிக்கும் இல்லாம வானத்துக்கும் இல்லாம இருந்து இந்த புகா புராணத்துல என்ன இந்த திருவிக்ரமரதுன்னா அவர் வந்து காலை வந்து மூணாவது என்ன வரம் கேட்டது மூணு படியால் அளக்கிற அளவுக்கு நினைவணும்னு கேட்கறாரு பாலி கிட்ட தெரியும் சொன்னா ஒரு படியால் ஒரு கால் படியால பூமி அளக்குறார் அடுத்த கால்படியால வானத்தை அளக்கறாரு அந்த வானத்தளக்கறதுதான் அந்த இரண்டாவது கால் தூக்குது அந்த தூக்கு காலை தூக்கக்கூடாதுன்னு வந்து அந்த பலியோடைய ஒரு மந்திரி நமுச்சின்னு ஒரு மந்திரி வந்து அந்த காலை பிடிக்க போறதோஸ் அந்த வீசிய போயிட்டு இருக்கிற அந்த காட்சி லெப்ட்ல அவருடைய கேரளத்து பக்கத்துல ஒரு அந்தரத்தை தொங்குற மாதிரி ஒரு பிகர் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு வட்டபிம்பம் இருக்கும் அதே மாதிரி இங்க வரது வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு வட்டபிம்பத்தோட நடுவில் இருக்கிற ஒரு கல் ஒரு தெய்வம் இருக்கும் இங்க இருக்கிறது சந்திரன் அங்க இருக்கிறது சூரியன் அதாவது விஷ்ணு வந்து பூமி மண்டலத்தை தாண்டி சந்திர மண்டல சூரிய மண்டலங்களை தாண்டி அவர் கால பிரம்மலோகத்துக்கு போயிடுச்சு வானமண்டலம் அதை தாண்டி சந்திர மண்டலம் அதை தாண்டி சூரிய மண்டலம் அதை தாண்டி பிரம்மலோகம் அதையெல்லாம் தாண்டி அவர் மேல போயிட்டு இருக்காரு அவர் வலது கை இன்னும் ஜீச்சுட்டு போறது வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காரு அந்த சிற்பத்தோடைய அந்த காட்சியான மேலே ஏறிட்டே போறது அது கடைசியில் அந்த லெப்ட்ல ஒண்ணு பாருங்க ஒரு கிரீச்சர் ஒரு மேல ஒண்ணு அவர் தலை பக்கத்தில் ஒண்ணு இருக்கு தெரியுதா என்ன கெஸ்ட் பண்ண முடியுதா என்னன்னு தெரியுதா மாம்பல்புரத்தில் நிறைய பசுல் இருக்கும் இன்னும் நிறைய பசுள் இருக்கு அது வந்து ஒரு குழங்கு முகம் மாதிரி இருக்கும் சில பேர் இருக்கு மரிமுகம் மாதிரி சில சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஒரு கரடி அது ஜாம்பவான் ஜாம்பவான் எங்க திருநிகழி மாவட்டத்துல வந்தார் கேட்டார்னா அவர் வந்து ராமாயணத்துல வந்து அந்த கடல் தாண்டல் முடியும் இல்லையா அனுமதி தாண்டதும் இலங்கைக்கு அனுமர்சமா இருக்கா நான் முப்பது காதல் நாப்பது எல்லாம் பேசிட்டு இருக்கிற ஜாம்பவான் சொல்ற அப்ப சொல்றாரு நான் இள வயசுல வந்து ரொம்ப தாண்டுறதுக்கு ரொம்ப எளிமையா பண்ணுவேன் நான் எப்படி எளிமையா தாவுவேன் அப்படின்னா உலகத்தையே சுத்தி வருவே நான் தாவர தாவல அந்த மாதிரி ஒரு வாட்டி நான் தாங்கும் பொழுது இந்திரலோகத்தை சந்திரலோகத்தான் தாண்டி நான் போயிட்டு இருக்கிற விண்ண கீழ்ச்சிட்டு ஒரு கால் வர்றத பாத்தன் அது யாரா இருக்கும் யோசிச்சேன் விஷ்ணுவாலதான் மட்டும் முடியும்னு எனக்கு அப்ப தெரிஞ்சது அந்த காலத்துல வந்து திரிவிக்ரமனுடைய கால் மேல இந்த பிரம்மலோகம் வரைக்கும் நான் பாத்திருக்கேன் அதனால இன்னைக்கு வந்து இந்த கடலை கூட தாண்ட முடியாத வயசுல ஆயிடுச்சு எனக்கு அதனால ஹனுமான் நீ தான் தாண்ட போற தெரியும் எதுக்கு நீ இவ்வளவு இருக்க அப்படின்னு அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுப்ப திருவிக்ரமருடைய ஆதிவராக மண்டலம் இருக்கு அந்த மேல ரெண்டு சைட்ல இருந்துட்டு இருப்போம் பாக்குறீங்க இல்லையா அதுல ரைட் சைட்ல நின்றுட்டு ஒரு மன்னர் நிக்கிறார் ஒரு ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவருடைய ராணிகள் லெப்ட்ல இருக்கிறது ஒரு மன்னர் உட்கார்ந்து இருக்காரு இதுதான் வந்து நீங்க பார்க்கக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்ச வெரி ரேர் ராயல் கல்சர்ஸ் வலது பட்டத்துல இருக்கிற அந்த சிற்பத்துக்கு மேல மகேந்திரவர்ம போற்றாதிராஜன் அப்படின்னு ஒரு சிற்பம் இருக்கு ஒரு கல்வெட்டு இங்க லட்ல இருக்கிற தலைனால போற்றாதி ராஜன் ஒரு கல்வெட்டு இருக்கு நரசிம்மருடைய தந்தையான மகேந்திரவர்ம பல்லவனும் அவருடைய தந்தையான சிம்ம விஷ்ணு பல்லவருக்கும் இங்க செல வச்சிருக்காங்க அதனால இது நரசிம்மர் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்ல மகேந்திரனே வச்சிருக்கலாம் ஏன்னா அவர் அப்பா உட்கார்ந்துருக்கு மாதிரி நடந்து வர இன்னைக்கு வர மாதிரியும் ிருக்குனா வேற வேற கல்வெட்டு வந்து இவங்கதான் பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல அங்க வந்து ரொம்ப அழகான சில திருப்பங்கள் இருக்கு ஐம்பது தான் போய் பாருங்கலாம் ரதாஸ் இந்த ரதாஸ் இந்த மாதிரி ஒரு டெம்பிள் ஆர்கிடெக்சர் பண்றதுல பல்லவாசு வந்து யூனிக் இந்த சிங்கிள் ஸ்டோன் இது பண்ணிருக்கிறத மாமல்லபுரம்ல மட்டும் ஒன்பது வந்து ஒற்றைக்கல் கோயில்கள் இருக்கு ஒரு கல்ல கொடைஞ்சு பண்ற கோயில்கள் எல்லாமே கோயில்கள் தான் ஆனா எதுவும் பினிஷ் ஆல கிட்டத்தட்ட ஒரு ரசா கணேச ரத எந்த இடத்துக்கும் பினிஷ் ஆகுது பஞ்சபாண்டவரே இருக்கு பிடவி ரத வளையம் இவங்களுடைய அத்திய முடிவை தாண்டி எதையும் தாண்டி முடிவில்லாத இன்பைட் அத்திய காமன் காமன் சமஸ்கிருத வார்த்தைக்கு ஆசைன்ற மரம் ம தமிழ் சொல்ற அர்த்தம் இல்ல அத்திய காமன் இன்பில் இருக்கிற கல்வெட்டு என்ன சொல்லு என்ன அத்திய காம பல்லவ ஈஸ்வரம் அத்தியந்த காமன் என்ற பல்லவன் ஈஸ்வரனுக்கு கட்டிய கிரகம் அப்படிங்கறது அதுல இருக்கு இவன் பண்ணிருக்கிற இந்த கோயில்ல சூப்பர் ஸ்ட்ரக்சர் ரூப் எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும் முதல்ல இருக்கிற திரௌபதி ரதம் ஏன் நம்ம திரௌபதி ரதம்னு சொல்றோன்றதுன்னா பேர் வச்சதுனால மலை பலவர்கள் அந்த பேர் வச்ச மாதிரி எதுவும் தெரியல அந்த கல்வெட்டுலாம் அந்த மாதிரி பாண்டவர்கள் பேர்லாம் இல்ல இது துர்கைக்கு கோயில் தான் உள்ள இருக்கிறது பின்சல் இந்த துர்கையுடைய ஒரு சிற்பம் அந்த பேக் வால்ல இருக்கு இதே அந்த தலையை நான் பலி கொடுக்கற அந்த இதையும் பாக்கலாம் ஆனா இந்த சிற்பத்துல அந்த சிங்கமும் அந்த மாணவியில் பாருங்க கணங்கள் இருக்காங்க ரெண்டு தொண்டர்கள் கீழே வந்து படிச்சிருக்காங்க வாசல்ல தோரப்பாளிக்கா இருக்காங்க பின்பக்கத்துல மூணு சைவியும் பாத்தீங்கன்னா லட்சுமி சரஸ்வதி தர்கா உடைய சிற்பங்கள் ஆரம்பிச்சிருக்கும் முடிச்சிருக்காது ஒரு இன்கம்ப்ளீட் நேச்சர் இருக்கும் மேல வந்து அந்த கோயிலுக்கு அந்த ஜஸ்ட் அந்த என்ட்ரன்ஸுக்கு மேல ஒரு ரொம்ப அழகான ஒரு தோரண கல்ச்சர் இருக்கும் இந்த ரூப் வந்து ஒரு ஹட்ஷேப் ரூப் இந்த மாதிரி ரூப் நீங்க என்ன பாக்கீங்கன்னா இருக்கிற அந்த நாட்டி மண்டபத்துல இருக்கிற ரூப் பார்க்கலாம் அது ரெக்டாங்குலரா இருக்கும் இது ஸ்கொயரா இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பினிஷி கேரளாவில நிறைய கோயில்களுடைய சிலிஷன் உடனே இந்த மாதிரிதான் ரூப் இருக்கும் இது பக்கத்திலேயே அர்ஜுன ரத்தன் இருக்கு இது ரெண்டு மாடிக்குள்ள கட்டி இருக்கிற கோவில் இந்த கோயில் இருக்கிற சிற்பங்கள் வந்து மூணு சௌத்திரியும் ஒரு இடம் விடாம சிற்பம் பண்ணியிருக்காங்க இந்த சிற்பத்தை பார்ப்போம் இதுல வந்து ஒவ்வொரு முசௌர்மையும் நடுவுல ஒரு தெய்வமும் அத சுத்தி ரெண்டு ராஜ குடும்பத்தினரும் முக்கியவாசி ராஜ குடும்பத்தினர் இருக்கும் ரெண்டு துவாரப்பாளர்கள் மாதிரி இருக்கிற சிற்பங்களையும் பார்க்கலாம் கிழக்கு முகத்துல அதாவது அந்த கோயிலுடைய பின்பக்கம் கடல் கடல் நோக்கி இருக்கிறதுல சென்ட்ரல்ல ஒரு யான மேல ஒருத்தர் இருக்கு யான மேல இருக்கிறது தெய்வம் வந்து யானை வந்து இந்த வாகனம் அதனால இது இந்திரன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா பழைய புராணங்கள்ல ஸ்கந்தனுக்கும் யானைக்கு வாகனம் இருந்ததாக சொல்றாங்க ஏன்னா இந்திரனுடைய படைத்தலைவன் தேவர்களுடைய தலைப்படை தேவ சேனா பத்தி இல்லையா தேவர்களுடைய சேனையின் தலைவன் அதனால அவனுக்கு வந்து அந்த படை தலைவனா இருந்ததுனால அவன் அந்த யானை வந்தார சொல்லிட்டு இது இந்திரனா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்னு இது பக்கத்துலயா சுப்பிரமணியா இருக்கலாம் அப்படின்றது அது பாத்தீங்கன்னா அந்த நடுவுல இருக்கவருக்கு இருக்கிற சைட்ல ஒரு முனிவரும் அவருடைய கிஷரும் இருக்காங்க இதை நம்ம பார்த்திருக்கோம் பிரம்மசாஸ்திரான் தமிழக வாசல் துவாரபாலகருக்கு பதிலாக ரிஷிகள் இருந்தாங்க ஏன்னா பிரம்ம இருக்குவாரபால ரிஷிகளை தான் போட்டிருப்பாங்க அதனால இது லெப்ட்ல ரெண்டு பெண்கள் இருக்காங்க இந்த பெண்கள் நிச்சயமா ரொம்ப ஒட்டி பார்க்க வேண்டியது கடைசி ரெண்டு காணர்கள் ரெண்டு துவாரப்பாளர்கள் இருக்காங்க இந்த பெண்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு நம்ம நம்மளை பார்த்து நோக்கிட்டு இருக்கவா கொஞ்சம் வெக்கப்பட்டு கொஞ்சம் ஆசையா கொஞ்சம் அவலா முன்னாடி வர மாதிரி இருக்கும் அவ பக்கத்துல இருக்க கையை வந்து கொஞ்சம் ரைட்டா பிடிச்சிருக்கான் பிடிச்சி கொஞ்சம் அவ்வளவு ஆசை காட்டாத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வயசும் வயசுக்கே தெரியும் ஆயிரத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா அத்தனை கல்வி ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ்ல இருக்கிற அவங்களுடைய பாவம் அவங்களுடைய பேசியல் எக்ஸ்பிரஷன் அவங்களை ஏஜ் டிஃபரன்ஸ் கூட கிளியரா தெரியற அளவுக்கு அந்த கல்ச்சர் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அம்மா பொண்ணு மாதிரியா இல்ல அக்கா தங்கச்சி மாதிரியா இல்ல இளவரசி அவளோட தோழி அந்த மாதிரி ஒரு இளவரசனை பார்த்து ஆவலா போறதுக்கு இல்ல அப்படி போகாத இப்படி பெண் அத்தம் மடம் சொல்லி தர மாதிரி ஒரு ஒரு போக்கா நிறைய கெஸ் தான் யாரும் நம்மளுக்கு தெரியாது ஏன் இந்த சர்க்களில் போட்டு அந்த ஒரு போஸும் எப்படி நளினமா என்ன வித்தியாசமா இருக்கு துவாரபால நிற்கறதோ என்ன ஸ்டைல நிக்கிறான் பாருங்க அவர் லெப்ட்ல கால காட்டு மலி மடிச்சுக்கிட்டு இங்க வந்து சிவன் அந்த துவாரபாலக்கார பார்த்த மாதிரி நடுவில் நிக்கிறது சிவன் அவருடைய காலை மேல கையை போட்டுக்கிட்டு ரொம்ப எலிகண்டா கேஷுவலா நிக்கிறார் ஒரு கால ஒரு நூறு கிராஸ் பண்ணி இருக்க கையில மழுவோட இருக்காரு ஜடாமடி அலங்காலத்து இருக்காரு அவரை பார்க்க வேலை ரெண்டு பேரும் அவர் கையில வந்து காட்டிட்டு இருக்காங்க ராணியை கூட்டிட்டு ரெண்டு ராஜா இருக்கலாம் இளவரசர் இளவரசியை கூட்டிட்டு வர இளவரசர்களா இருக்கலாம் மந்திரிகளும் அவங்களை இதா இருக்கலாம் கந்தர்வர்கள் கூட சொல்றாங்க ஆனா தரையில் நடக்கிறதுனா இப்பந்தவர்களை தரையில் நடக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க பானத்துல படையா இந்த பக்கம் சிவன் வந்து அந்த காலங்கள ரொம்ப கேஷுவலா லாவகமா கை வச்சிட்டு இருக்கிறாரு இத வந்து மற்ற இடங்களையும் இதுதான் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் நிறைய இதுதான் எவ்வளவு லாபமா இருக்குன்னு நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் வந்து அர்ஜுன ரத்தத்துக்கு யானைகளும் யானைகளும் இருக்கிற தூண்களால ஒரு தூண் மாதிரி தாங்கிட்டு இருக்கு பாரம் தாங்குற மாதிரி கீழே இருக்கும் அந்த யானைகளும் இது இந்திரா இது சொன்னதுன்னா இந்த பெண்களுடைய அந்த பாவம் குவிக்கா போயிடுறேன் இந்த வால் இது சிவனுடைய டிராங்குல் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் குயிக்கா போயிட்டு இது இந்த ரெண்டு பக்கம் இது இருக்குன்னா மூணாவது பக்கம் பாத்தீங்கன்னா விஷ்ணு இருக்கா நடுவில் விஷ்ணு வந்து கர்னன் மேல அதே மாதிரி ஒரு கேஷுவலாக கை தோல் மேல ஒரு கால மேல கை வச்சிருக்கும் மேல அனுபவம் இது வந்து ஆனா சொல்ற மாதிரி serenity is ஒாட்டி அடிச்சீங்கன்னா ஒளி தேங்கிடும் அந்த ஒலியாவது தேய்ச்சி ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் சுத்தி ஆளுதான் அடிக்கணும் சுத்தியாலையும் ஒளியாலையும் மட்டும் செஞ்சு இந்த எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க இன்னைக்கு எல்லாம் எலக்ட்ரிக்கல் பாட் ரூல்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பண்ணிருக்கணும் அப்படின் இது இவ்வளவு ப்ராடா இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஆந்தசேன பெருமாளுக்கு வந்து ஒரு பண்ணிட்டு நீளமான ஒரு போஸ் அப்படிங்கறதுக்கு கெஃப்ட் பண்றாங்க உள்ள வந்து அந்த கல்லு கிராக் விட்டுருச்சு பாதியில அதனால பணியை நிறுத்திருக்காங்க இதுல சில இன்ட்ரெஸ்டிங் ஆர்கிடெக்சர் எல்லாம் இருக்கு பெருசா இருக்கிறதுனால பீமரத்தான் சொல்றாங்க அந்த குட்டி குட்டியா அங்க மேல அந்த இது அது மேல இருக்கிற கூரையோடைய இணையச்சர் மாதிரியே இருக்கும் பாருங்க ரெப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுலயுமே நல்லா இடத்தையும் நம்ம பாக்கலாம் இதுக்கு ஷாலான் பேரு அந்த சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கு இது மத்த கோயில்களையும் பாக்கலாம் முக்காவசி இது கர்மராஜ ரதம் அந்த ரதங்கள்லயே ரொம்ப பிணக்கல் இப்ப நம்ம அர்ஜுன ரதத்துல மூணு செட்டு சிற்பம் பார்த்தோம் அதை விட அதிகமான சிற்பங்கள் இருக்கிற மானியுமெண்ட் இதுல வந்து ரொம்ப உசரமான ரம் கோயில் இதுல வந்து மேல வந்து அத்தியந்த காலமா பல இருக்கு இதுல பல கல்வெட்டுகள் இருக்கு இதுல இந்த ரடங்கள்ல கல்வெட்டு இருக்கிற ஒரே இதுதான் இதான் இதுல பல சிற்பன்களும் இருக்கு ஒவ்வொரு இது வந்து மூறு மாடி கோயில் நம்ம அஷ்டலட்சுமி கோயிலா இருக்கட்டும் காஞ்சிபுரத்துல வைகுண்டகுர்மார் கோயிலா இருக்கட்டும் உத்தரமேரூர்ல இருக்கிற வைகுண்டவாத கோயிலா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் இதான் ஒரிஜினல் மாடல் மற்றவெல்லாம் வந்து விஷ்ணுக்கு கோயில் இது வந்து சிவனுக்கு கோயில் இது மூணு லெவலுக்கு பண்ணியிருக்காங்க கீழ் வந்து மேல லெவலுக்கு இப்ப வெளியில ஏறி அடிச்சுதான் ஏறணும் ஆனா ரெண்டாவது லெவல்ல இருந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா கீழே வந்து மேல கட்டல மேல இருந்து கட்டி இருக்காங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு எல்லாமே மானியமெண்ட் எக்ஸப்ட் ஷோர்ட் டெம்பிள் அண்ட் கணேச ரத்தம் மகாபலிபுரம் ஓகே இதுல இருக்கிறதா இருக்கிறதே மோஸ்ட் அமேசிங் கேலரி அன்பார்ச்சுனேட்லி இப்ப ஸ்பெஷல் பர்மிஷன் எல்லாம் ஏரி போய் பார்க்க முடியாது அதுக்கு அந்த ஏரி போட்டு போனோம் அவங்க ஐஏஎஸ் செக்ரட்டரி வந்தாருன்னா பிரச்சனை இல்லாம கொடுத்துருவாங்க அவர் கூறிட்டு இருக்காங்க இது வந்து அந்த செகண்ட் லெவல்ல இருந்து நிறைய அற்புதமான சின்ன சின்ன சித்தங்கள் இருக்கு எல்லாம் இருக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கும் அந்த அடி அகலம் தான் இருக்கும் இந்த மேதையுடைய அகலம்னா இருக்கும் அதை தாண்டி சித்தம் பண்ணிருப்பாங்க இந்த வடிவங்கள்லாம் நம்ம லேட்ல பாக்க முடியாது ஏதாவது ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி இருக்கா பாருங்க நடுவுல ஒரு அர்த்தநாரையை மட்டும் கொஞ்சம் தெரியல அவங்க பாதி ஆண் தெரியும் முக்காவாசி வந்து இருட்டுல கை வச்சுட்டு இருக்கிற போஸ்ட்ல இருப்பாங்க அவங்க ஒவ்வொருடைய தலை அலங்காரம் வித்தியாசமா இருக்கும் காத அணிகளும் வித்தியாசமா இருக்கும் கையில எங்கிற ஆயுதங்கள் வித்தியாசமா இருக்கும் ஒருத்தர் அரைக்கச்சிருப்பாரு ஒருத்தர் முழு வேஷ்டி போட்டிருப்பாரு ஒருத்தர் மேல அவயமுத்த கொடுத்திருப்பாரு ஒருத்தர் வரத முத்த கொடுத்திருப்பாரு ஒருவருக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும் ஒரு கச்சம் போட்டு இது பண்ணிருக்காங்க இங்க ரெண்டு பேரு கோமனம் மாதிரி போட்டிருக்காங்க கோபீனமா போட்டு வச்சிருக்காங்க வலது பக்கத்தில் இருக்கிறது சடாம ஒவ்வொரு முடிவும் எந்த மாதிரி வெவ்வேறு அலங்காரத்துல பண்ணிருக்காங்க ஹரிஹரன் பாதி சிவன் பாதி விஷ்ணு இந்த பக்கம் பிரம்மா மூன்று தலையுடைய லெப்ட்ல இருக்கிறது ஹரிஹரன் ரைட்ல இருக்கிறது பிரம்மா வலது பக்கத்துல அவர் வலது கையில வந்து இது மழு இருக்கும் அடுத்த கையில இந்த இடது கையில சங்கு சங்கு தேங்கி சிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து இன்னொரு பக்கத்துல சுப்பிரமணியன் இந்த பக்கம் அர்த்தமாரி அங்க போய் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இது கொஞ்சம் ஆர்வம் யாரும் ரொம்ப பாய போட்டு போட்டிருக்காரு அப்புறம் அப்டேட் பண்ணல என்னுடைய மிஸ்டேக் இங்க இருக்கிற கடைசியில இருக்கிற இந்த தெற்கு முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவனோ இங்க தலையில கிரீடம் போட்டுக்கிட்டு நாலு கை இல்லாம ரெண்டு கையோட ஒருத்தர் இருக்கு இழுது வந்து நரசிம்ம பல்வனா இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு செக் பண்றாங்க நிச்சயமா தெரியாது ஆனா இது நரசிம்மன் பேர் இருக்கு மகாமல்ன்ற பேரு அந்த ஒவ்வொரு தெய்வங்களுடைய ஸ்கூல் சலச்சர் மேலயும் கல்லட்டு அது வந்து நரசிம்மனுடைய விருதுகளாகும் ஐலோக்கியவர்தன அச்சந்த காம அனே கோபய இந்த மாதிரி ஸ்ரீபர அப்படின்ற பேர் எல்லாம் இருக்குமர் பாஜன ஸ்ரீமயிருக்குற ரொம்ப அற்புதமான சிவன் ஒல்லியா மூங்கில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறதா அந்த காலத்து வீண நம்ம இன்னைக்கு குடத்தோட பாக்குற வீணை வந்து எயிட்டீன் செஞ்சுரியில ரகுநாத நாயக்கர் அமைச்சர் சென்ச்சுரியில ரகுநாத நாயக்கர் பண்ண வீண இது வந்து வீணாதர இது வந்து சிவன் தண்டு முனிவருக்கு தாண்டவம் சொல்லி தர காட்சி தண்டு முனிவர் வராதனால அதுக்கு தாண்டவம் பேரு அது சிவன் காட்டிட்டு இருக்க இதுல பாத்தீங்கன்னா அந்த சிவன் தண்டு முனிவர் பாருங்க காலை தூக்கிட்டு அந்த ஒரு சொல்ற இதுக்கு பதம் பிடிச்சு நிக்கிறாரு சரிங்களா லெப்ட்ல இருக்கிறது ஒரு ஆங்கிள் ரைட்ல இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரண்டெல்லாம் இருக்கு அவர் காலை தூக்கி லெப்ட்ல இருக்கிற அந்த கடத்தியில் இருக்கிறதா தண்டு ஆயுதத்தோடு இருக்கிறவர் வந்து சிவன் அந்த போஸ்ட் காட்டுறது இது சண்டேசன் சண்டேசன் என்ற தன்னுடைய கால மேல கை வச்சிருக்கிற மாதிரி தோல் மேல கை வச்சு அவருடைய முகமும் கருணையும் சண்டேசன் மகளிர் ஒரு பவியமும் அப்படியே சொலிக்கும் இது கங்காதரர் கங்கை வந்து முடியில காட்டாம அப்படி சைட்ல வந்து வந்து விடுற மாதிரி காட்டுறாங்க ஒரிஜினல் பல்லவ கங்காதரர் எப்படின்னா கங்கை வந்து நேரா தலை மேல விடமாட்டான் அவர் ஒரே ஒரு முடியில ஒரு ஸ்டைல எடுத்து காட்டுறாரு உன்னுடைய ஆவணம் வந்து ஆணவம் வந்து என் தலையில வேணும்ன்றது என் தலை மேலே என்னோட பெருகும் காட்டுங்கல உன்னை தாங்கிறதுக்கு ஒரு முடி போகணும்னு சொல்லிட்டு அவர் மீட்டுவாரு அதுதான் அந்த போட்சி அந்த காட்சி இது விஷ்ணு கர்தன் மேல தோல் மேல கை வச்சிட்டு இருக்காரு கர்தன் அப்படியே ஒரு வெப்ப சிரிப்போட நாணசிரிப்போட குண்டறி இருக்கிற காட்சி விஷ்ணுவோட முகத்திலயும் ஒரு சாஃப்ட் ஒரு ஸ்மைல் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி விஷ்ணு நம்ம சாதாரணமா பார்க்க மாட்டோம் இது வந்து காலாரி மூர்த்தி யமனை மேல விதிச்சு நாட்டியம் ஆடுற ஒரு போசு இது ரிஷபாந்திகர் அந்த கால மேல கை வச்சிருக்க சிவன் இது வந்து ஒரு ஓதுவார் அதாவது தெய்வர்களுடைய இது மட்டும் இல்லாம கோயில் இருக்கிற ஓதுவார் ஒரு சிற்பம் வச்சிருக்காங்க இது மூணாவது லெவல்ல இருக்கிறது இது சிவன் இன்னொன்னு இது வந்து காரிக மர்தனம் இது ஆக்சுவலாக செகண்ட் லெவல்ல இருக்கு அந்த பாம்பு மேல நின்று வச்சு டான்ஸ் ஆடுற காட்சி கிருஷ்ணர் ரொம்ப ரெண்டே ரெண்டு காட்சி இருக்கு அதுல அது ஒண்ணு இது த இது தவிர வந்து மூணாவது லெவல்ல ஒரு சன்னதி இருக்கு அந்த சன்னதியில வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி இப்படி இருக்காரு ரெண்டு பக்கமும் விஷ்ணுவும் சிவனும் பிரம்மாவும் இருக்காங்க மேல ரெண்டு கணங்கள் இருக்காங்க நடுவுல வந்து சிவன் ஸ்கந்தா பார்வதி மூணு பேரும் உக்காந்து காட்சி இருக்கு இது தவர அதே லெவல்ல ஒரு சமையல்காரர் பாத்திரத்துக்கிட்டு வராரு ஒரு பூ பூக்குல எடுத்து வர ஒரு பெண்ணுடைய உருவமும் அதுல இருக்கு இது தவிர மணி எல்லாம் எடுத்து கோயிலுடைய ஒரு பரிசார கருத்தர் இருக்கா அர்ச்சகரும் கையில பூஜைக்கு அரசு ஒவ்வொருத்தரும் இது பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப பொறுமையா இது இது மட்டும் காட்டுறதுக்கே ஒன் அவர் மேல ஏறி பார்க்கணும் வாங்கிக்கூடா பிரச்சனை இருக்கா சகாதேவ ரத்தம் கணேச ரத்தம் நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருக்கேன் கணேச ரத்தம் இதுதான் இது எங்க இருக்குன்னா அந்த இதுக்கு போறீங்க இல்லையா அர்ஜுனா அர்ஜுனா பெனன்ஸ் போறீங்க நீங்க போக மூணு மாணிமன் மெயினா போவீங்க பஞ்சபாண்டவ ரத்தம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் சோட்டம் போயிட்டு இருக்குங்க அர்ஜுனாஸ் ரத்தம் போனீங்கன்னா அர்ஜுனாஸ் கொஞ்சம் லெப்டா போய் தள்ளி போனீங்கன்னா பக்கத்துல ஒட்டியே ஒரு கேபிள் இருக்கும் அந்த கேபிள் ஒன்னும் இருக்காது அங்கே ஒரு அம்பது அடி போனீங்கன்னா கோவர்தன மண்டபம்னு ஒன்று அங்க வந்து ஒரு மலையை தூக்கிட்டு கிருஷ்ண மலையை தூக்கிட்டு இருக்கிறதோ யாதவர்கள் எல்லாம் கீழ இருக்கிறதோ ஒரு காட்சி ஒன்று இருக்கும் அதை நீங்க பாக்கணும் அதுல மண்டபம் போட்டு கேட்டா சொல்லுங்க அர்ஜுன ரதத்துக்கு கொஞ்சம் ரைட்ல போய் நீங்க பின்னாடி போனீங்கன்னா அந்த கணேச பாக்கலாம் இந்த ரதத்தை பார்க்கலாம் பட்டர் பால் ஓட்டி இருக்கும் அந்த பட்டர் பால் பக்கத்துல நீங்க பட்டர்பால் தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த திருமூர்த்தி மண்டபம் பார்க்கணும் மறக்காம அது ரெண்டுத்தையும் பாருங்க அந்த பக்கம் போய் ஆ பூஜை பண்ணுவாங்க அது அப்படின்னு இருக்கும் அது கணேசர் ஒரிஜினல் கிடையாது சிவன் கோயில் அது ஒரு இயர்ஸ் முன்னாடி ஒரு கணேச ர வச்சிருக்காங்க அது ரொம்ப மாடல் கணேசர் அது பிரிட்டிஷ் காலத்து கணேசர் அது இப்ப கிடையாது விதம் வளையப்பட்ட ரதம் வந்து பாண்டிச்சேரி ரோட் போற ரூட்ல ஒரு ஹாஃப கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த ரோட்ல இருப்போம் இது வந்து அந்த காலத்துல இருந்த பிரிட்டிஷ் பீரியட்ல எடுத்த சில ஓவியங்கள் நம்மளுக்கு வந்து சோழர் காலத்துல ஒண்ணு ஓவியம் சிலையெல்லாம் இதெல்லாம் கிடையாது ஒலைச்சுபடி தொழில் பேப்பர் எல்லாம் கிடையாது அதுல வந்து பெயிண்டிங்கும் கிடையாது ஆனா பிரிட்டிஷ் பீரியட்ல எயிட்டீன் வந்து சில பண்ண பெயிண்டிங்ஸ் அன்னைக்கு இருந்த நிலம எவ்வளவு புதஞ்சிருந்தது அதுக்கப்புறம் எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கற சில எல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தது இது இவங்கெல்லாம் வந்து தோண்டி எடுத்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணி கல்வெட்டு எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொஸ்டன் பண்ணி ரிசர்ச் பண்ணாங்க எல்லாம் ப்ரிஷ்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க எயிட்டீன் சிக்ஸ்டீஸ்ல ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆரம்பிச்சு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல நம்ம தமிழ்நாடு ஆர்கியலாஜி ஆரம்பிச்சாங்க இதை அவங்க செஞ்ச விஷயம் அதனால இதெல்லாம் அபேண்டன் ஆயிடுச்சு இந்தியன்ஸ் அபேண்டன் பண்ணிட்டாங்க ஹிந்துஸ் அபேண்டன் கேட்டா பதை மாடவராதான் நம்ம சொல்லி பீமல பலி சக்கரவர்த்தி பண்ணாரு யார கட்டினாங்கன்னா சிங்கமணம் ஐதர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு பல்லவருன்னு ஒரு டைனாக்சிது இந்தியா மலந்து போயிட்டோம் அந்த கல்வெட்டுலாம் படிச்சிருந்தான் தெரிஞ்சாச்சு வருஷமா அந்த காலத்துக்கு ஆட்சி காட்சிகள் கிரேட் பைனான்ஸ் இது நான் போனா இன்னும் ஒரு ஹாஃபன் அவர் ஆயிடும் அதனால நான் முக்கியமான சில காட்சிகள் மட்டும் சொல்றேன் அர்ஜுனன் வந்து தவுன் இருக்கும் அர்ஜுனனுக்கு சிவன் வந்து காட்சி அளித்து பாசுபத ஒரு கதையை சொல்றாங்க இன்னொன்று வந்து இது வந்து சுத்தி கணங்கள்லாம் நிக்கிறது ரொம்ப டீடைல்டா போட்டிருக்க இதுதான் வந்து எல்லாமே திறந்து அப்படியே பசியில பட்டியில் இருக்கிறதுனால எலும்பு கூட இருக்க அர்ஜுனனுடைய சிற்பம் அப்படிங்கிறாங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க இது அர்ஜுனனாவும் இருக்கலாம் பகீரதன் தவனாவும் இருக்கலாம் பகீரதன் கங்கையை கேட்டு வரதுக்கோசரம் பண்ணிருக்க தவமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கையில பகீரதம் இருந்தானா எதுக்கு கையில பதவதாசிரம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி பகீரதன் பகவதாசர் கொடுக்கல எதுக்கு இந்த கையில இந்த ஆசர தொட வந்திருக்க அப்படிங்கிற கேள்வி இல்ல இல்ல அது அத்தரமே இல்லை அது திருச்சூழும் அப்படின்னு இன்னொரு இந்த கேள்வி இன்னொரு சால்வே இது வந்து போட்டியே போயிட்டு கந்தர்வர்கள் கிணறர்கள்ாம் இருக்காங்க சாப்பு சாப்பு கட்டத்துல போட்டிருக்கவங்கலாம் கந்தர் கந்தர்வர்கள் மஞ்சள் கட்டத்துக்குள்ள நான் போட்டு இருக்கிறதுலாம் கிணறுகள் கிணறுகள்னா மேல் உடம்பு மனித உடம்பாவும் சீ உடம்பு பறவை உடம்பாவும் இருக்கவங்க அவங்க கீழே வந்து மக்கள் பூஜை செய்தாங்க மத்தியானிக்கம் பண்ணுறவர் குடத்தை வச்சிருக்கவர்கள் துணி புயிறவர்கள் இந்த மாதிரிலாம் ஏற்காட்டிருக்காங்க வேணவர்கள் நாலு பேர் அந்த காட்டில் வேட்ட பண்ணிட்டு வராங்க அவங்க ஒரு பாகப்பாடத்தை தூக்கிட்டு கையில் வில்லோட நடந்து வராங்க ஒரு ஒரு ஸ்டைலேஸ்ட் ஒரு லைன் ஒரு ரொம்ப யோசிக்கிற ஒரு குரங்கு வெவ்வேறு கோலங்களில் மான்கள் ஒரு தவம் இருக்கிற மாதிரி போலி தவம் இருக்கிற ஒரு பூனை அந்த பூனையை சுத்தி பூனை நகரம் தரம் நினைச்சுக்கிட்டு பூஜிக்கிற எலிகள் பிரம்மாண்டமான அந்த யானைகள் இதை தவிர அந்த கொஞ்சம் கல் பாக்கலாம் கண்மடி இருக்கும் பத்தடி கல் இருக்கும் பாக்கலாம் அர்ஜுன் டபஸ் எல்லாம் அர்ஜுன் டபஸோடய வெவ்வேறு அதான் அதான் அதான கூப்பிட்ட தரணும் இது அரேஞ்ச் பண்ணதே அதுக்கு தானே இதை தவிர மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கு இதுவும் அர்ஜுனன் டபஸ் ஆனா இதுலாம் வந்து பாருங்க இந்த இந்த தவ வந்து ஓரத்துல ஒரு பத்துல போட்டு நிக்க இந்த அர்ஜுன்தபஸ்ல முக்கியமா சொல்ல வேண்டியது அந்த நடுவுல ஒரு பிளவு இருக்கு அந்த பிளவுல தண்ணி வர மாதிரியும் அதுதான் கங்கை அப்படிங்கறதாகவும் ஒரு கான்செப்ட் இருக்கு அதனாலேயும் இதை வந்து பகீரதன் தபசு அப்படிங்கிறாங்க இந்த சின்னதா ஒரு கோயில்களை சும்படிக்காங்க இல்லையா கங்கைக்கரையில பதிரி அந்த முனிவர் இருக்காரு அதனாலும் இது வந்து பதிரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இதை தவிர கோவர்தனா கிருஷ்ணன் மேல கையை தூக்கிட்டு நிற்கிறாரு பக்கத்துல பலராமன் வந்து யாதவன் மேல தோல் போட்டு இருக்கிறாரு கிருஷ்ணனுடைய ராஜ குடும்பங்களோட பக்கத்துல இருக்கு சுத்தி வர பல்வேறு யாதவர்கள் இருக்காங்க ஒரு மாடு கறந்துகிட்டு ஒருத்தா இருக்கான் ராகு வந்து ஒரு புயலும் மழையும் சுத்தி வீச்சிட்டு இருக்குன்ற கவலையே இல்லாம அங்க சமுதாயம் என்ன செய்யல நினைச்சிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு குரோப் கிராமத்துல நட குடும்பத்தை நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவங்க செயல்பாட்டு நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது இந்த லெப்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு காதலியோட ஓரமா ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒரு கட்சியும் இருக்கும் இந்த கீந்தலுக்கும் அவர் கிடையாது இதை தவிர மைனல் எலிஃபன் டானல் திருமூர்த்தி மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கு உண்மையில ஒன்லி செகுலர் கல்ச்சர் நான் ரிலிஜியஸ் வெறுமே ரெண்டு யானை நாலு யானை ஒரு குரங்கு ஒரு மைல் மட்டும் இருக்கும் அந்த கல்ச்சர்ல இந்த மைசாசுரமர்தினிதான் நீங்க அதிரட சண்டை மண்டபத்துக்குமா முன்னாடி காட்டுற மண்டபம் சின்ன ஸ்கல்ச்சர் அதுல அவ்வளவு டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க ஷோர் டெம்பிள் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்ங்க இருக்கு நான் வேகமா போறேன் அங்க பாக்க வேண்டிய சிற்பங்கள்ல வந்து நடுவுல கோயில்ல ரெண்டு கோயில் இருக்கீங்க ஆக்சுவலா சத்ரேசிமேஸ்வரம் ராஜசிம்மேஸ்வரம்ன்ற ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு தரசகனம் சொல்லிட்டு தரையில அனந்தக இனமா இல்லாம தரையில படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷ்ணுவத்தருடைய சிற்பம் இருக்கும் அது வந்து ரொம்ப முற்கால சிம்ம விஷ்ணு காலத்துல இருந்து பின்னாடி ராஜசிம்மன் இந்த ரெண்டு சிவன் ஆலயத்தையும் இது ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கும் அதுல வந்து ஒரு நாலு கல் கல்வப்பட்ட ஒரு ஒற்றைக்கல் கோயில் ஒன்று இருக்கும் ஒற்றைக்கல்லு இல்லை நாலு கல் அடுக்கி ஒரு தூணா பண்ணியிருக்காங்க அது பக்கத்தில் ஒரு வராகம் இதுலேயும் ராஜசிங்கனுடைய கல்வெட்டுலாம் இருக்கு இந்த பக்கம் அந்த சிங்கம் அந்த அதர் ஒரு சிங்கம் வந்து துர்கை கோயிலா பண்ணிருக்காங்க இதை தவிர அங்க வெளியில பாத்தீங்கன்னா மைசாசுரமருந்தி ராஸ்கன் இருக்கு அதுல வந்து சிங்கம் வந்து அந்த மைசாசுரமருந்தினை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு டைகர் கேவ்ஸ் கோயில் இதுலயும் சில இன்ட்ரெஸ்டிங் சிற்பங்கள் இருக்கு தெரியும் ஒண்ணு வந்து எட்டுக்கே சிவன் தாண்டா மாறிட்டு இருக்காரு முட்டி போட்டு தாண்ட மாறிட்டு இருக்கிறது அந்த இருக்கிற சிற்பம் இன்னொன்னு வந்து ராவணன் வந்து வேளாசி தூக்குற மாதிரி அது மேல சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துருக்காங்க அந்த சிற்பம் மேல எரிப்பை பார்த்தீங்கன்னா பாக்கலாம் இதை நைன்டீன் சிப்டி ஒரு டெம்பரரியா லைட் ஹவுஸ் யூஸ் பண்ணாங்க அது ஸ்ட்ரக்சர் வீஷன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க தனி அதான் கோயில் இருக்கா மூணு பக்கம் அது இப்போ அப்புறம் பிரிட்டிஷ் கட்டணம் கோயில் இதை கொஞ்சம் நாளைக்கு லைட் பண்ணாங்க இதே லைட் மேல கட்டணம் இருக்கோம் போட்டு இருக்கிஷ் ஸ்ட்ரக்சர் அதை கொஞ்சம் லைட் ஹவுசா யூஸ் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி சென்சரில அதுக்கப்புறம் சென்சரில ஆக்சுவல் லைட் முக்குந்தவாயர் கோயிலையும் அங்க வாசல் ஒன்று இருக்கு டைம் ஒன்னா பாருங்க அதுல வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி ஒன்று இருக்கும் நதரண்டிங் எக்ஸேஷன் but most of the time left neglected mostly under sand and debris palavar kalathil rendu swar kalathil varikum radhagradha swamyude kalvettla inge irukke radhendra swamyude kalvett irukke pinadi vande matha palavar vedu kalvett irukke kulothumba swamyude kalvettu kulikugil irukke ariye irukke ana naduvula anda vijayaka period ilum kalvett irukke adukappuram adinal abandoned act train ude abandoned act yarum kandukama odutanga importance poichu adukku british and adu build konnanga thank you on behalf of swaminarayana I just need a little. Parval chuma aur raka taana nikdu wala. Kal bhi to idhar se kon comprari ko bana ke. Thank you. Neele ko karna parita. நாங்க எங்கூப் இந்த ஏழு பேர் நாங்க ஒரு பதினாலுக்கு அஞ்சு பேர் போனோம் மூணு நாள் இருந்தோம் நிறைய சொல்லல ஆ நிறைய முக்கியமான முக்கியமா இருக்காது நம்ம புக்லயே இல்ல நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் ஒரு எட்டு வயசு பையன் அவனுடைய மூணாம் கிளாஸ் தமிழ் புக்கில் வந்து மகாபலிபுரத்தை பத்தி மூணு பக்கம் இருக்கு ஒன்னும் மேஜர் மானியமெண்ட்ஸ் ஷோ டெம்பிள் ரதாஸ் அர்ஜினா ஸ்தபஸ் கோவர்தான் அவ்வளவுதான் இருக்காதுல அந்த புக்ஸ்ட்டை வச்சு என்ன என்னன்னு பாத்து தரக்கு தனியாக ஒன்றும் இல்லை நீங்க அங்க போய் நீங்க புக் எறீங்கன்னா அங்க ஒண்ணும் புக் வச்சு மாட்டாங்க என்கிட்ட ஒரு விவசாயம் சார் மாமல்லப்புறம் பத்ரி புக் போட்டுருக்கான் அது போய் வேணும்னா ஆமாம் வந்துருக்கு அதே இது 2000க்கு ஒரு பெரிய லிக்கு போடுறாங்க ஊத்த முரச்சி நுக்கு போடுறாங்க அப்புறம் அந்த லேட்ட டிரான்சேக்ஷன் அது வந்து அதுதான் மொதல்ல ஊத்த முரச்சி நுக்கு நீங்க கிளைய போட்டுக்கிங்க சார் எதுமா இது அவர் போடுறது வந்து 3000 ரூபாய் இங்க வந்து பில்ல அங்க வர வேண்டிய ஈமெயில் வந்து பிசினஸ் சார்ட் அந்த பில்ல ரிக்கு வந்து அங்கே போனேனே பிரசன்ட் எல்லாமே இருக்கு ஆமா சார் தேங்க நாம் பெற்ற இன்பம் பெருகை வயிற்றும் நூறு வருஷம் பண்ணாதான் நான் ஒரு மணி நேரத்துல அவசர அவசரம் சொல்லுறேன் நான் இதை பத்தி என் பிளாக்ல எழுதியிருக்கேன் கார்ட்ல கொடுத்ததுல பிளாக் இருக்கு இது ஒா ஒன் கூட்டம் Okay, madam. No hay nada.